கிரிம்மம் வந்தே பரமான மாதவம் குருமா குருஷு மகேஸ்வர பரம் ப்மஸ்மீ குரவே நம ஸ்ரீமத் பகவத்கீதை அந்தர்யோகம் இது பதினேழாவது அந்தர்யோகம் இந்த பதினேழாவது அந்தர்யோகத்தில் பதினேழாவது அத்தியாயத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போ பதினேழாவது அத்தியாயத்தினுடைய பாராயணம் சாண்டிங் சம்ஸ்கிருத சாண்டிங் முடிஞ்சது இதுக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம் பிறகு அதனுடைய பொழிப்புறையை வாசிப்போம் இதுவரைக்கும் நாம பதினாறு அத்தியாயம் பார்த்து முடிச்சிருக்கோம் பதினாறு அந்த முடிஞ்சது இந்த பகவத்கீதையில முதல் ஆறு அத்தியாயத்துல கர்மயோகம் எப்படி நாம் செயல் செய்வது என்ற கருத்து அதிகமாக விளக்கப்பட்டது அதன் பிறகு அங்கு ஆத்ம தத்துவம் நம்மளுடைய சொரூபம் என்ன ஜீவஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது பிறகு மனிதனுக்கு சுயமுயற்சி கட்டாயம் தேவை என்ற கருத்தும் வலியுறுத்தப்பட்டது கர்மயோகம் ஆத்ம தத்துவம் சுயமுயற்சி முதல் ஆறு அத்தியாயத்தில் பார்த்துட்டோம் இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் சுயமுயற்சி இருந்தால் பத்தாது கடவுளுடைய அனுகிரகமும் வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டது கடவுள் அனுகிரகம் வேண்டும் என்றால் கடவுளை பற்றி தெரிய வேண்டும் அதற்காக கடவுள் என்றால் என்ன என்ற கருத்து இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது கடவுள் அனுகிரகத்தையும் கடவுள் தத்துவத்தையும் புரிந்து பக்தி செலுத்த வேண்டும் என்பதற்காக பக்தி யோகம் சொல்லப்பட்டது இரண்டாவது ஆறு அத்தியாயம் ஏழு டு பன்னெண்டு பதிமூணிலிருந்து பதினெட்டு வரைக்கும் மூன்றாவது ஆறு அத்தியாயங்களில் அங்கு கர்மயோகம் பக்தி யோகம் இங்கு ஞான யோகம் சொல்லப்பட்டது அங்கு சுயமுயற்சி கடவுளுடைய அனுகிரகம் இங்கு பண்புகளை நாம் பெற வேண்டும் நற்பண்புகளை பெற வேண்டும் என்ற கருத்து பதிமூணுல இருந்து பதினெட்டு வரைக்கும் சொல்லப்பட்டது பிறகு ஆத்ம தத்துவம் பார்த்தோம் கடவுள் தத்துவம் பார்த்தோம் இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை கடைசி 6 அத்தியாயங்களில் எடுத்து வலியுறுத்தப்படுகிறது இப்படி பதினெட்டு அத்தியாயங்களில் இருக்கிறது இதுல முதல் கடைசி ஆறு அத்தியாயத்துல யோகம் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஞான யோகம் நிறையா வந்துச்சு ஜீவ ஈஸ்வர் ஐக்கியம் வந்துச்சு பிறகு பதினஞ்சுல அதிகமா வந்துச்சு பதினாலாவது அத்தியாயத்தில் குணாதீத லட்சணம் சொல்லி ஞானத்தை ஞானியினுடைய லட்சணத்தை சொன்னார் இவ்வளவுதான் இந்த ஞானயோகம் வந்துச்சு பதினாலாவது அத்தியாயத்தில் மூன்று குணங்கள் சத்த குணம் ரஜோ குணம் தமோ குணம் இந்த குணங்களின் தன்மை என்ன என்பதை விரிவாக விளக்குனார் பதினால பதிமூணாவது அத்தியாயத்திலையும் நற்பண்புகள் எது தேவை அப்படிங்கிறத ஞானங்கிற தலைப்புல ஒரு இருபது பண்புகளை சொன்னார் பதிமூணுல பதினாலுல மூன்று குணங்களை சொல்லி அதனுடைய தன்மைகளை விளக்கினார் பதினாறுல தெய்வ ஆசுர சம்பத் போன அந்தரியகத்துல பார்த்தோம் தெய்வீக குணங்கள் எவை ஆசூரி குணங்கள் எவை அசுர குணங்கள் எவை என்று தெரிந்து அவற்றை நீக்க வேண்டும் தெய்வ குணங்கள் எவை என்று தெரிந்து அவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் தெய்வீக குணம் இருபத்தி ஆறு குணங்கள் சொல்லும் பொழுது அதை முதல் நாளா பிரிக்கலாம்னு வார்த்தோம் இந்த வேதாந்தம் படிக்கிற வேதாந்த கிளாஸ் வர்றவங்க தெரியும் அந்த இருபத்தி ஆறு குணங்களையும் சாதன சதுஷ்டய சம்பன்னகன் சொல்லலாம் நான்கு விதமான சாதனைகள் விவேகம் வைராக்கியம் சமம் தமம் முதலான ஆறு குணங்கள் பிறகு முமுட்சித்வம் இந்த இருபத்தி ஆறையும் நாலுக்குள்ள அடைக்கலாம் அதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்து முடிச்சுட்டோம் அசுர சம்பத்தை பொறுத்தவரையில் அதுல என்ன சொன்னார்ன்னு சொன்னா ஒரு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் அசுர குணங்கள் இதைகளை நீக்கி தெய்வீக குணங்களை கொண்டு வர வேண்டும் சொன்னார் இது பதினாறாவது அத்தியாயம் வரைக்கும் பதினேழு என்ன பண்றாருன்னா இந்த பதினாறாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் தெய்வ குணம் எது அசுர குணம் எதுன்னு பார்த்துட்டோம் அதை வேற ஒரு ஆங்கிள்ல சத்வகுணம் இரஜோ குணம் தமோ குணம் கொண்டு வர நம்பிக்கை சிரத்தையை அடிப்படையாக வைத்து தெய்வீக குணமெல்லாம் சாத்வீக குணம் அசுர குணமெல்லாம் ராஜச தாமச குணத்தை சார்ந்தது என்று வேறொரு கோணத்தில் பிரித்து நம்பிக்கை சிரத்தையை மையமாக வைத்து பிரித்து இந்த அத்தியாயத்தை விளக்குகின்றார் இது பதினேழாவது அத்தியாயம் சிரத்தா விபாக யோகம் சிரத்தை என்னன்னா நம்பிக்கை சிரத்தை வேணும்னு சொல்றோம்ல சொல்லுவான் சிரத்தை விபாகம் பண்றது நம்பிக்கையை மூன்றாக பிரித்து விசாரம் செய்கின்ற தலைப்பு சிரத்தா திரைய விபாக யோகம் இது பதினேழாவது தலைப்புனுடைய அர்த்தம் நம்பிக்கையை மூன்று விதங்களில் பிரித்து ஆராயும் தலைப்பு நம்பிக்கைனா அதுல நம்ம மூணு விதம் இருக்கு முகவரையா பார்க்க போறோம் பிறகு ஐந்து விதமான சாதனைகளை சொல்ற கடவுள் வழிபாடு ஆகாரம் உணவு யஜம் தவம் தானம் இந்த ஐந்து விதமான சாதனைகளை சொல்லி இந்த ந்து சாதனைகளையும் ஒவ்வொரு சாதனையும் மூன்று மூன்றாக பிரித்து அதில் இரஜையும் தமசையும் விடித்து சாத்வீகத்தை கையாள வேண்டும் என்ற கருத்தையும் இங்க சொல்றார் நம்பிக்கை என்றால் என்ன சிரத்தை என்றால் என்ன பிறகு ஐந்து விதமான சாதனைகள் அதுல எப்படி நம்பிக்கை வைக்கணும் அதை ஒவ்வொரு சாதனையும் மூணா பிரிக்கிறார் பிரித்து சொல்றார் கடைசில ஓம் தத் சத் நம்ம முடிக்கும் சொல்ல ஹரி ஓம் தட்சத்ன்னு சொல்வோம் அதனுடைய விளக்கம் இந்த அத்தியாயத்தில் வருது ஓம் தட்சத் விளக்கம் பிறகு முடிவரை இதே அந்த அத்தியாயத்தில் உள்ள கருத்து நம்பிக்கை என்றால் என்ன ஐந்து விதமான சாதனைகள் ஓம் தட்சத் விளக்கம் இந்த மூன்று கருத்தும் முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் வருகின்றது சிரத்தை நம்பிக்கை சிரத்தை என்றால் என்ன பிறகு இந்த சிரத்தையை மூணா பிரிக்கிறோம் சத்வம் ரஜஸ்தமசன் சிரத்தைங்கிறது நம்பிக்கை மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு சிரத்தையின் பெயர் அது எதில் இருக்குன்னு சொன்னா அறிவை கொடுக்கும் கருவியில் குரு சாஸ்திரங்களில் கடவுள் விஷயத்தில் மனிதர்களிடத்தில் இந்த நாளை பிரிச்சு பார்க்க போறோம் அறிவை கொடுக்கும் கருவியில் கண்ணை வந்து ஒரு பொருளை காட்டும் அது உண்மையா பொய்யா கண்ணு காட்டாது இருக்கிறத காட்டும் நம்பிக்கைதான் அது உண்மையா பொய்யாங்கிற நிர்ணயம் பண்ணு ஒரு காட்சியை பார்க்கறோம் காணல் நீரை பார்க்கறோம் கண்ணு நீர்ன்னு காட்டுது அப்ப என்ன செய்யறோம் முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காததுக்கு முன்னாடி அதுக்கு அது நம்பிடுறோம் தண்ணி அங்கே இருக்கு அப்படின்னு நம்பிடுறோம் பிறவர் போது அங்க பார்க்கும்பொழுது நீர் இல்லை ரெண்டாவது வந்த பிறகு திருப்பிய கண்ணு காட்டினாலும் அந்த தண்ணி நம்புவோமா நம்ப மாட்டேன் அப்ப நம்பிக்கை இல்லைன்னா அங்க தண்ணி இருக்குங்கிற அறிவு வராது அப்ப இந்த அறிவை நிர்ணயம் செய்வது நம்பிக்கை தான் நம்ம சின்ன வயசுல இருந்து பூமி தட்டையா இருக்கு பூமி நிக்கிது அப்படிங்கிறது கண்ணு காட்டுது உண்மையா இருக்கு கட்டு காட்டுது இப்ப பூமி தட்டையா இருக்கு பூமி சுத்தலேன்னு நம்புவோமா கண்ணு காட்டுறத நிக்கிறது மாதிரி காமிக்குது தட்டையா இருக்கிறது மாதிரி காமிக்கது ஆனா அறிவு என்ன சொல்லுது நம்ம சயின்ஸ படிச்சுட்டோம் விஞ்ஞானம் படிச்ச உடனே பூமி உருண்டையா இருக்கு அப்ப கண்ணு காட்டினாலும் அங்க அத நம்பிக்கை வரல ஏன்னா விஞ்ஞானத்துல அங்க நம்பிக்கை போயிடுச்சு எதை நம்புறோமோ அதுதான் அறிவா மாறும் எந்த ஒரு நான் ஒரு சொல்ல சொல்றேன் ஒரு தகவலை கேட்கிறேன் உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் காது வந்து அறிவை கொடுக்கும் கருவி கேட்கும் பொழுது அவர் சொல்றது உண்மையா இருக்கும் பொய் சொன்னா கூட நீங்க உண்மை நம்பிட்டீங்கன்னா அது அழிவு வந்துடும் தேர்தல் வாக்குறுதி நிறைய சொல்றாங்க கேட்டா அது நம்பினா அறிவு நம்பல என்ன இல்ல பொய் அதெல்லாம் பொய்ய உண்மையை நம்புறாங்களே நம்பிதானே ஓட்டி போடுறாங்க நிறைய படித்த ஆகிட்டு இருக்கு அப்ப ஒரு வார்த்தையை கேட்டால் ஒருத்தர் வந்து பொய்யா சொல்லலாம் அவர் மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க அதை பொய்யினே நீங்க நினைக்க மாட்டீங்க உண்மைன்னு நினைப்பீங்க ஏன்னா நம்பிக்கை உண்மையா ஆக்கிறது ஒருத்தர் உண்மையே சொல்றாரு அவர் மேல நம்பிக்கையே இல்லை நம்ம என்ன சொல்லிங்க பொய் சொல்றாருப்பா சும்மா தேவையில்லாமு சொல்லிக்கிட்டு தான் போயிடுவீங்க அங்க அவர் சொன்ன உண்மையே சொன்னால் அறிவு வர்றாரு இப்ப குழந்தைகள்லாம் இருக்கு வீட்டுல நல்ல கருத்து சொல்றீங்க ஒரு பாட்டி சொல்லுது பேரம்பய்த்ரியல் படக்கிறாரு இதுக்கு வேற வேலை இல்லைன்ட்டு போயிடுவான் அந்த வார்த்தையில அவனுக்கு நம்பிக்கை இல்லை குழந்தைக்கு அப்படித்தான் நினைக்கிறாங்க அங்க எங்க நம்புறமோ அங்கதான் அறிவு கிடைக்கும் அது அறிவாக மாறும் பிறகு அப்ப இந்த கண் பாக்குறது கண்ணு பிரமாணம் சொன்னா அதுல நம்பிக்கை இருந்தாத கண்ணு வந்து அறிவை கொடுக்கும் கருவிங்கிற தகுதியை பெறும் ஒருத்தர் சொல்றத கேட்டுட்டத ஒண்ணுமே கண்டுக்கல காலுக்கு அந்த கேக்குறங்கிற அறிவுங்கிறதே கிடையாது நானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதோ வந்து உட்காந்துருக்காரு எனத்தையோ புலம்புறாரு நினைச்சிங்கன்னா ஒன்னும் உள்ள போகாது காது அறிவு கொடுக்கும் கருவியா இருந்தால் உள்ள போகாது அங்க நம்பிக்கை இருந்தால்தான் அந்த அறிவு உள்ள போகும் அப்போ ஒரு கருவி அறிவை கொடுக்க வேண்டும் என்றால் அங்கு நம்பிக்கை வர வேண்டும் பிறகு குரு சாஸ்திரம் சாஸ்திரத்துல எவ்வளவு விஷயங்கள் சொல்லுது விஞ்ஞானம் சொல்றது மாதிரிதான் கண்ணில் பூமி தட்டைன்னு காமிச்சால் விஞ்ஞானம் உருண்டைன்னு சொல்றது மாதிரி இந்த உலகமெல்லாம் மணித்தியம் காமிச்சிக்கிட்டு இருக்கு சொல்கிறாங்க சாஸ்திரம் நீ அழியாதவெல்லாம் சொல்லுது பிறகு பாவ புண்ணியம்லாம் சாஸ்திரம் சொல்லுது நீ வந்து பாவம் பண்ணினா கஷ்டப்படுவே புண்ணியம் பண்ணால் நல்லா இருப்ப பாபம் பண்ணால் நீ வந்து நரகத்துக்கு போவே புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போவே இதை நம்புகிறத வழி இல்லை நான் அனுபவிச்சு தான் பார்க்குறோன்னு இறந்தே ஆகணும் இறந்த பிறதே நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோம் தெரியும் இதை அனுபவிக்க முடியுமா நான் நேர பார்த்து ஒத்துக்குற வேணால் சொல்ல முடியுமா அப்போ இங்கே இங்கே சாஸ்திரத்தில் நம்புகிறோம் என்ன பண்ணுறோம் புண்ணியம் நல்லதை கொடுக்கும் சொர்க்கத்துக்கு போகும் பாபம் கெட்டதை கொடுக்கும் நரகத்துக்கு போகுங்கிறது நம்புகிறோம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதெல்லாம் செய்யறோம் உண்மையிலே தர்மமே எப்படின்னா நல்லது இந்த நம்பிக்கை விஷயத்தை நடக்குது இதெல்லாம் நேரில் வெரிஃபை பண்ண முடியாது பிறகு கடவுள் விஷயம் கடவுள் இருக்காரா இல்லையா இருக்கிறாருங்கிறதும் நம்பிக்கைதான் சரி இல்லைன்னு சொல்றாங்க அது என்னது அது பவு தெரியவா அதுவும் நம்பிக்கைதான் சொல்றேன் புரியும் இருக்கிறாருங்கிறதும் நம்பிக்கைதான் இல்லைன்னு சொல்றது நம்பிக்கைத கடவுள் உழைச்ச புலகத்தை படைச்சாருங்கிறோம் அதுவும் நம்பிக்கைதான் படைக்கிறேன்னு சொல்றோம் அதுவும் நம்பிக்கைதான் கடவுள் வந்து நம்ம செய்யற செயலுக்கு பலனை கொடுப்பார்னு சொல்றான் அதுவும் நம்பிக்கைதான் இல்ல கொடுக்க மாட்டார்னு ஒருத்தர் சொல்றேன் அதுவும் நம்பிக்கைதான் கடவுள் எல்லாம் நம்மளை காப்பாத்துறாரு ஒருத்தர் சொல்றாரு அதுவும் நம்பிக்கைதான் காப்பாற்ற மாட்டார்னு அதுவும் நம்பிக்கை எப்படின்னு ஒவ்வொன்னா பார்ப்போம் கடவுள் இருக்காரா இல்லையா எப்படி சொல்லுங்க கண்ணாப்பா கண்ணுல பாத்தீங்களா பார்க்கவே இல்லை ஒரு எப்படி சொல்றீங்க நம்புறேன் எப்படி நம்புறீங்க எங்கள் அப்பா சொன்னார் அம்மா சொன்னார் எங்கள் தாத்தா கும்பிட்டார் எங்கள் பாட்டி கும்பிட்டாங்க அவங்க முன்னோர்கள் கும்பிட்டாங்க சாஸ்திரங்கள் நிறைய மகான்கள்லாம் கடவுள் இருக்காருன்னு எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து நான் கடவுள் இருக்கார் நம்புறேன் நம்ம கண்ணு முன்னாடி காட்சிக்கு தெரிஞ்சிருக்கா ஞானம் உள்ளவங்கள் பேரை அவங்களுக்கு பார்ப்பதெல்லாம் கடவுள் அவங்க அந்த கருத்துக்கு இங்கே வரல பிறகு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கணும் இந்த உலகமெல்லாம் இப்படி இருக்கு நடந்துக்ட இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கும் அதனால கடவுள்னு ஒருத்தர் இருப்பாருன்னு நம்புறோம் இது ரைட்டு கடவுள் இல்லைங்கிறது நம்பிக்கையா நம்பிக்கை இன்மையா தான் அதுவும் நம்பிக்கைதான் பகுத்தறிவு எல்லாம் கிடையாது என்ன கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கையிலே சொல்றாங்க எப்படின்னு பாப்போம் இந்த ஹால் இருக்கு இங்க நான் பூனை நாய் இருக்கான்னு கேக்குறேன் நீங்க என்ன சொல்லுவீங்க பூனை நாய் இருக்கா இருக்கா இல்லையா இல்ல ஏன் இல்லை கண்ணுல பாக்குறீங்க நேரடியா பார்த்து பூனையும் நாயும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லைங்கிறத பாத்துட்டேன்னு சொல்றீங்க அங்க நம்பிக்கை இல்லை இல்லைங்கிறத இங்க நேர பார்த்து சொல்றீங்க இப்ப இந்த ஆசிரமத்துக்குள்ள பூனை இருக்கா நாய் இருக்கான்னு கேட்கிறேன் என்ன பதில் சொல்லுவீங்க தெரியாதுன்னு சொல்லணும் இல்லை ஒவ்வொருடமும் போய் பார்த்துட்டோன்னு இல்லைன்னு சொல்லணும் எ பிரமாண்டமானது அங்க எல்லாம பாத்துட்டு வந்து இல்லைன்னு சொல்லணும் நீ எங்களுக்குள்ள மட்டும் பாத்துக்கிட்டு இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்ப அங்கே இருக்க மாட்டா நீ நம்புற அதான உண்மை போய் தேடி பார்க்கணும் சொன்னா பகுத்தறிவு பகட்டறிவு தான் உண்மையிலே கடவுள் இல்லைங்கிறதும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்லுகின்றார்கள் நம்ம விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் இமயமலையில ஒரு தூசி மாறி இமயமலையில ஒரு தூசி எடுத்து அவ்வளவு துணுண்டு அவ்வளவுதான் நம்ம விஞ்ஞான கண்டு ஏன்னா அவ்வளவு விரிந்து கிடக்கு கார் கேலக்சி எல்லாம் அற்புதமா இருக்கு கற்பனையே பண்ண முடியாம இருக்கு நீ போய் பார்த்துட்டாங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லு நம்மால் பரவாயில்ல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு நட்சத்திரத்தின் வடிவங்கள் என்ன எப்படி மூவாது அத்தனையும் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்கோம் எப்படிதான் எழுதினாங்கன்னு தெரியல ஒன்றும் பார்க்காம இல்லைன்னு சொன்னால் அதுவும் நம்பிக்கை தான் கடவுள் உலகா படைச்சான்னு நம்ம சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் அதெல்லாம் இயற்கையாக வந்துச்சு அப்புறம் இயற்கை யார் படைச்சா ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும் அதுவும் நம்பிக்கை அதாவது நான் எப்படி வந்தேன் என் பெற்றோர்கள்டிருந்தேன் ஏன்னா முன்னோர்கள்டிருந்து வந்தேன் ஏ தாத்தா பாட்டி அவங்கள எப்படி அவங்க முன்னோர்கள் ஒரு நாலு ஜெனரேஷன் தெரியுது அது மாதிரி தெரியுதா ஆனா யாரும் ஒரு லட்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மனித பிரிவில் யாராவது அப்பதான் வந்திருக்க முடியும் உண்மையா இல்ல யோசிச்சிருக்கேன் ஒரு கோடி வருஷத்துக்கு முன்னாடி கூட என்னுடைய முன்னோர்கள் வந்திருக்க முடியாது முடியுமா அது மாதிரி இந்த உலகம் சூரியன் சந்திரன் யாரா ஒருத்தக்குள்ள வந்திருக்கணும் அப்படி சொல்லி நம்ம அந்த காரணம் படைச்சிருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அதுவா வந்திருக்க முடியாதன்னு சொல்லி தாமஸ் ஆல்வா ஐடிஷன் இருக்காருல அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆனா கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஒரு என்ன பண்ணாரா ஏதோ பைபிள் ஏதோ படிச்சுக்கிட்டு கடவுளை பத்தி பேசியிருக்கார் அவர் நண்பர் வந்திருக்கார் நீங்க எல்லாம் இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கவே நினைக்கலைங்கிற என்ன நீங்க இவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க போய் கடவுள்ல போய் நம்பியோட நம்பிக்கையோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கேள்வி பண்ணியிருக்காரு இவர் சிரிச்சுட்டு பேசாம இருந்துட்டாரா ஒரு வாரம் விழிச்சு அவருடைய அந்த விஞ்ஞான கூடத்துக்கு அந்த நண்பர் வந்திருக்காரு வந்தவுடன் ஒரு புதுசா ஒரு கருவி இருந்திருக்கு விஞ்ஞான கருவி இது புதுசா இருக்கேன் ரொம்ப அற்புதமா இருக்கே எப்ப வாங்கினீங்க யா எங்க வாங்கினீங்க இல்லப்பா அதுவா வந்துச்சுன்னாராம் தாமசாரி சொன்ன பதில் என்ன சொல்லியிருக்காரு அதே ப்ரோ அதோ இல்லப்பா அதுவா வந்து சும்மா சொல்லுங்க அதுவே வந்துச்சு அப்படிங்கறாரு என்ன அவ்வளோ நீங்க ஒரு ساينடிஸ்ட் இப்படி சொல்றீங்க இந்த கறிவியே அதுவா வந்துச்சுங்கிறது உடனால நம்ப முடியலையே இந்த உலக அதுவா வந்துச்சே இப்படி சொல்றேன் இந்த பிரபஞ்சம் அதுவா வந்துச்சுன்னு இப்படி சொல்லும் தாமஸ் ஆல்வா எடிஷன் கேட்டிருக்காரு இந்த கறி அதுவா வந்துருக்கு ஒரு சிங்கிள் அதுவா வருமா அப்ப இதுவே ஒருத்தர் வந்து செஞ்சிருக்க உருவாக்கும் அவர் யார் போய்கிட்டே இருக்கு நம்ம கடவுள் ஒருத்தர் அவர் மூலமா வந்திருக்கு சுயம்பூல் சொல்லுவோம் அதனாலே வள்ளுவர் இந்த கேள்வி கேட்க முடியாது என்ன சொன்னாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகினார் ஈ என்னாவுக்கு முதல் எழுத்துனான்னு கேட்டா ஈன்னு சொல்லிடுவீங்க ஈக்கு முதல் எழுத்துனா ஆவனான்னு சொல்லுவீங்க ஆவனாவுக்கு முதல் எழுத்தானு கேட்டா ஆண் சொல்லுவீங்க ஆணாவுக்கு முதல் எழுத்துனான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஆனாவுக்கு முதல் எழுத்து என்ன எழுத்து அதை கேள்வியே தப்பேன் அத முதலுத்து அதனால அதை உதாரணமா சொன்னார் வள்ளுவர் கடவுளுக்கு முதலு தேவைக்கூடாது ஆனாவுக்கு முதல் கேள்வி கேட்போம் முதல் எழுத்துனா ஆனான்னு சொல்லிடுவோம் அப்படித்தானே சொல்லுவோம் ஆவுக்கு முதல் என்ன திறந்தாலே வர்ற சப்தம் ஆதான் அது மாதிரி கடவுள் முதலானவன் அப்படிங்கிறார் அப்ப கடவுள்தான் இவ்வுலகை படைத்தார் என்று நாம் நம்புகின்றோம் கடவுள் தான் கர்ம பலனை தர்றார் நாம செய்கின்ற அத்தனை செயலுக்கும் எல்லாம் கால்குலேட் பண்ணி கம்ப்யூட்டர் மாதிரி போட்டு லாப நஷ்ட கணக்கெல்லாம் போயிட்டு பலனை கொடுக்கிறவர் யாரு அவர் தான் இந்த உலகம் வந்து நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம் கடவுள் நம்மை தண்டிப்பார் அப்படிங்கறதும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம் இல்லாட்டி தர்மமே சீரழிஞ்சு போயிடும் பாரத நாட்டில் நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்மி இங்க பெரும்பாலும் குற்றங்களும் கம்மி மற்ற ஜனத்தையோட கம்பேர் பண்ணால் வெளிநாட்டோட குற்றங்கள் கம்மி வெளிநாட்டில் குற்றம் செய்யாமல் இருக்கிறான்னா தண்டனை ஜாஸ்தி கையை வெட்டிடுவான் காலை வெட்டிடுவான் கழுத்தை வெட்டிடுவான் இங்கே தண்டனையும் கடுமையில் மக்கள் தொகையும் ஜாஸ்தி குற்றம் ஏன் கம்மி தெரியுமா கடவுள் தண்டி இந்த சிந்தனை இருக்கு எங்கள் ஊரில் ஒரு பையன் வந்து ஒரு கோயிலில் திருடிட்டான் ஒரு பூசாரியுடைய பொருளை திருடின உடனே இவன் தான் வந்தான் திருடியிருப்பான்னு அந்த பூசாரி சொல்கிறார் அவர் அப்பா வர்றார் அவர் சொல்கிறார் இவன் தான் எடுத்திருப்பான் அப்படிங்கிறார் சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு வரார் நீ எடுத்தியாரா எடுக்கலைங்கிறான் எடுக்கல எடுக்க இவன் அப்பா என்ன பண்ண தெரியுமா திடீர்னு கோயிலை சுற்றி ஏன்னா கண்டு திரியலடா கண்டு திரியலடாங்கிறார் நீ வாரி பொருள் எடுத்துகிட்ட கடவுள் ஏன் கண்ணு எடுத்துக்கிட்டாரா அப்படிங்கிறான் அப்பா அப்போ இங்கேயிருந்து அவங்க போச்சு தோண்டி எடுத்து பயம் பாருங்க கடவுள் தண்டிப்பாருன்னா ஒரு பயம் பெருங்க ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு நாங்களுக்கு முப்பது வயசு இருக்கும்போது ஒரு எழுவத்தஞ்சு வயசு அவர் ஏழு வயசு இருக்கும்போது வீட்டுல படுத்திருப்பானா என்ன யானை முட்டை யானை முட்டவரது கத்திக்கிட்டே ஓடி இருக்காரு யானை முட்டை வருது யானை ஓடி இருக்கிறார் காளிமுத்து அவர் எழுமலையில எழுமலையில அவர் பெரியவர் சொல்வார் எங்க கதையெல்லாம் சொல்வார் அப்ப ஓடும் என்னடா பண்ணும் அம்மா கேக்குது ஒண்ணும் இல்ல ஒண்ணு அவர் விநாயகர் வெளியில் எதா விநாயகர் ஏதாவது பண்ணியாடா அப்படின்னு காதை பிடிச்சி திரியுது கள்ளக்கொண்டு எரிஞ்சேங்கிறான் விநாயகரை சின்ன வயசில் அவர் சொன்னபோது எழுபத்தஞ்சு வயசு ஏன்னா ஏதோ பிரசாதம் கொடுத்துருப்பாங்க கடைசி திரிந்து போயிருக்கு நம்மளுக்கு எல்லாம் பண்ணி போனால் கள்ளக்கொண்டு எரிஞ்சிட்டு சின்ன வயசில் கோவத்தில் காதை பிடிச்சி திருக்கிட்டு போய் விக்கி போடுறான் இருக்கு உக்கி போட்டிருக்கான் அது பிறகு மாதிரி அவன் காட்சி தெரியல அப்போ ஒரு தப்பு பண்ண தண்டிப்பாருங்கிற புத்தி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம மதத்தில் இருக்குது உங்க அவர் வந்து உண்மையில எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரே ஒரு சிசிடிவி கேமரா யார் தெரியுமா இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னா கடவுள் தான் அவரை தெரியாம ஒன்னும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கிற அதனால கடவுள் தவறு செய்தால் தண்டிப்பார் என்ற நம்பிக்கை அதுவும் நம்மை பண்படுத்தும் அதர்ம வழியில் செல்லாமல் காப்பாற்றும் இது ஒரு நம்பிக்கை தான் கடவுள்தான் நம்மை காப்பாற்றுவார் என்பதும் நம்பிக்கை முதல்ல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அம்மாவே நம்மளை காப்பாற்று நினப்போம் இது உண்மையா இல்லையா சின்ன வயசுல பிறகு கொஞ்சம் அப்பாட்ட போவோம் அப்பா காப்பாற்றுறான் பிறகு அம்மா அடிக்க ஆரம்பிக்கும் தப்பு பண்ணால் தாத்தாட்ட போய் ஒட்டிக்கிறது அம்மா அவர் உடனே பிள்ளைகளை அடிக்காத அப்படிங்கிறார் அவர் தாத்தா பாட்டி ஏன்னா அதுதான் செல்லம் கொடுக்கணுமே வேற வழி இல்லையா அப்போ தாத்தா பாட்டி காப்பாற்றுவார்னு நம்புவான் பிறகு என்னாச்சு நண்பர்கள் பிறவே சுற்றத்தார்கள் பிற பணம் காப்பாற்றும் பதவி காப்பாற்றும் இப்படி எல்லாம் அதுல நம்பிக்கை ஆனா உண்மையான நம்பிக்கை அதில் வரணும் தெரியுமா கடவுள்கிட்ட இருக்குதுல தெரியாது யாரு கடவுள் அவரை நம்பினா அவர் தான் உண்மையிலே நம்மளை காப்பாற்ற முடியும் பக்கத்துல இல்லையே தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவோம் படிப்பான் நம்ப மாட்டோம் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கே நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்மை கட்டாயம் காப்பாற்றுவார் அதுல எந்த குறைபாடும் இல்ல ஒருத்தர் எல்லாம் ஒரு மலை உச்சியில யாருமே வராத இடத்துல உட்கார்ந்து தவிச்சார் நைட்ல ஒன்பது மணிக்கு நம்பிக்கை தான் நம்பினால் உறுதியாக அவர் பண்ணுவார் ஆனால் நம்புறது இல்லை நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்காது தர்மப்படி வாழ்வாங்க தர்மப்படி வாழ்வாங்க அவர் என்ன பண்ணுவார் கடவுளை கொஞ்ச நாள் நம்பிக்கையை கொண்டு வந்துடுவார் சில பேர் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும் அதர்மம்மா வாழ்வான் அவளுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்து திருச்சிடுவார் திருமங்கை ஆழ்வார் எல்லாம் என்ன எப்படி அருணகிரெல்லாம் எப்படி நம்பிக்கை இருந்து தப்பு பண்ணாங்க என்ன பண்ணார் பகவான் பிரித்து கொண்டு வந்துட்டாரா இல்லையா இது ரெண்டும் நடக்கும் மனிதர்களிடத்திலும் நல்ல பலன் கிடைக்கும் கெட்டவர் நம்ம கெட்ட பலன் கிடைக்கும் ஆரம்பத்துல நல்லவரா கெட்டவராலாம் தெரியாது நம்பி போகணும் பிறகு ஆராய்ச்சி பண்ணி கெட்டவராந்த விளைவிக்கிறனும் நம்பித்தான் காரியத்துல இறங்க முடியும் அறிவை பயன்படுத்தி மனிதர்களை ஆராய்ச்சி பண்ண வேண்டும் நல்லவரை நல்லவர்களது நம்பிக்கை வருவதற்கு அந்த காரணம் சாதனை தான் சொல்ல போறேன் எப்படி நல்லவர் மேல நம்பிக்கை வரும் நல்ல குரு மேல நம்பிக்கை வரும்னு அந்த அஞ்சு சாதனைகள் சொல்றாரு அதை செஞ்சோம்னா நம்மள இல்லாம நம்ம நம்புறவங்க நல்லவங்களா இருப்பாங்க அதுக்கு தான் சாதனைகளை சொல்றாரு நம்மளை ஒருத்தர் நம்புறாரு நம்ம அவருக்கு துரோகம் பண்ணிடுறோம் ஒரு பணத்துக்காக பதவிக்காக துரோகம் பண்ணிடுறோம் பணம் ஒரு நல்ல மனிதரை இழந்து இழந்துருவோமா இல்லையா நம்மளுக்கு அவர் மனிதரை பெருசா தெரிகிறது இல்லை பணம் பதவி பெற்ற நிறைய பெருக அப்ப நாமளும் நம்பணும் நம்மளை நம்புறவங்களுக்கும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது யாராவது நம்ம நம்பி துரோகம் பண்ணிட்டோம்னு சொன்னா அவர் துரோகம் செய்துட்டார்னு பார்க்கலாம் அவரை நம்பி ஏமாந்து என் புத்தியனுடைய குறைபாடுன்னு பார்க்கலாம் ரெண்டியும் பார்க்கலாம் நம்ம ஒருத்தர் சொன்ன உலகத்துல யாரையுமே நம்பாதேன்றாரு உலகத்துல யாரையுமே நம்பாத அவர் சொன்னதை நான் கடைப்பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க அவரை நம்பிடுறதா இருந்தாயிடும் பாருங்க கான்ட்ராவர்சியா இந்த தத்துவத்தை கடைப்பிடிச்சா ஒருத்தர் உலகத்துல யாருமே நம்பாதேன்றாரு அவர் சொன்னதை கடைப்பிடிச்சேன்னா அவர் சொன்ன வார்த்தையை நம்பித்தான கடைப்பிடிச்சிருக்கேன் அப்ப அவர் நம்பிட்டனே அப்ப சொன்ன வார்த்தையை மீறிட்டானே பாருங்க எப்படி வருது பாருங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த மனிதராலும் இருக்க முடியாது யாரையும் நம்பாதுங்கிறது தப்பு நம்பிக்கை ஆகணும் எப்படி நம்புறோம் யாரை நம்புங்கிறது முக்கியம் நம்பாம உலகத்துல வாழவே முடியாது சிரத்தை இல்லாமல் இருக்க முடியாது அந்த சிரத்தையை நல்லதாக மாற்றுவது தான் இந்த அத்தியாயம் நம்பிக்கையை இங்க என்னன்னு சொன்னா அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கறான் அதற்கு காரணம் உலகத்துல நாலு மனிதர்கள் இருக்காங்க ஒருத்தனுக்கு சாஸ்திரம் இருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் நம்பவும் செய்கிறான் நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இவன் சா உத்தமமான மனிதன் தெய்வீக சம்பத்து உடையவன் தர்மமும் தெரியுது தர்மத்தை பற்றி அறிவும் இருக்கு கடவுளை பற்றி அறிவும் இருக்கு கடவுளை நம்பவும் செய்கிறான் இன்னொருத்தனுக்கு இந்த அறிவு இல்லை சாஸ்திர ஞானமும் இல்லை நல்லது கெட்டுன்னு தெரியாது நம்பிக்கையும் இல்லை இவன் ஆசூரி சம்பத் அவன் தீய குணமுடையவன் சாஸ்திர ஞானமும் இல்லை நம்பிக்கையும் இல்லை மூணாவது சில பேர் இருக்கான் நல்ல அறிவு இருக்கும் தர்மம் எல்லா அறிவு இருக்கும் இது தர்மம் அதர்மம் எல்லாம் அறிவு இருக்கும் ஆனால் செய்ய மாட்டான் நம்பிக்கை இல்லை இந்த தமிழ் பண்டிகை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாஸ்திரியத்தில் இருப்பாங்க மகாபாரத அருமையா தெரியும் ராமாயண கதையில அழகா சொல்லுவாங்க ஆனால் நம்ப மாட்டாங்க பார்த்துருக்கோமா இல்லைங்களா இது மூணாவது மனிதன் நாலாவது ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு தர்ம மதர்மத்தை பற்றிய பெரிய அறிவு இல்லை கடவுளை பற்றி கடவுளை எப்படி வழிபடணும் எப்படி வழிபடக்கூடாது அறிவில்லை ஆனால் நம்பிக்கை ஆழமா இவன் சாத்வீகமானவனா ராஜசமானவனா தாமசமானவனா இவன் நல்லவனா கெட்டவனா உதவ வச்சுக்கங்க தெய்வீக சம்பத்து உடையவனா ஆசூரிய சம்பத்து கேள்வி பகவான் என்ன சொல்றாரு அதுக்கு பதில் சொல்றது நம்பிக்கை மூன்று விதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதுல சாத்வீக குணமுடைய நம்பிக்கை உயர்ந்தது அசுர நம்பிக்கை ராஜச நம்பிக்கையும் தாமச நம்பிக்கையும் தாழ்ந்ததுன்னு சொல்லி அந்த பதில பகவான் ஆரம்பிக்கின்றார் சந்தேகம் என்ன தெரியுதா நோக்கம் நல்லா நோக்கம் நல்லா இருக்கு இப்ப குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை வளர்க்கணுங்கிற அறிவு நோக்கம் நல்லா ஆனால் அதை எப்படி வளர்க்கணுங்கிற அறிவு இல்லை நம்மளுக்கு அது நல்ல உயர்த்தணும்னு நினைக்கிறோம் அந்த நோக்கம் நல்லதுதான் ஆனால் என்ன பண்ணுவான் ரொம்ப பாசத்தை காட்டி தேவையில்லாத வாங்கி கொடுத்து ஒன்று எடுத்து விடுவான் தேவையான சுதந்திரத்தை கொடுக்காம கண்டிச்சே எடுத்து ஆனா நோக்கம் நல்ல நோக்கம் குழந்த நல்லா வரணும் நல்லா வரணுங்கிறதுக்கே அன்பை பாசத்தை காட்டி கெடுக்கிறது இல்லாட்டி ஓவராக கண்டிச்சு கெடுக்கிறது உண்மையா இல்லையா இந்த செயல் தப்பு செயல் தெரியல எப்படி செய்யணும்னு தெரியல ஆனா நோக்கம் என்ன உயர்ந்த நோக்கமாக இருக்கின்றது பகவான் எப்படி பூஜை பண்றது செய்யறது தெரியல ஆனா அவர் மேல ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு குழந்தைய வளர்க்கறதுல இருந்து வழிபடுறது வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே நோக்கம் நல்லா இருக்கும் இந்த செயல்பாடு எப்படி சரி தெரியாம இருக்கும் இவனுடைய நிதி என்ன செயலில் தவறு பாவனை சரியானது இத பத்தி கேட்கிறான் அறிவு இல்லை நம்பிக்கை உண்டு இவன் நிலை என்ன பகவான் என்ன சொல்லிட்டாரு நம்பிக்கை மூன்று விதம் சத்வம் ரஜஸ் தமஸ் அறிவு சரியா இல்லாட்டாலும் கூட சாத்வீகமான நம்பிக்கை தெய்வீக சம்பத் அப்படிங்கிறார் ராஜச தாமசமான நம்பிக்கை ஆசூரி சம்பத் அசுரோகணம் கண்ணப்ப நாயனார் கல்லறி நாயனார் எல்லாம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை முறையாக பண்ணாங்க எதாவது முறை தெரிஞ்சு பூஜை பண்ணாங்களா யாராவது ஒரு முறையும் கிடையாது ஆனால் நம்பிக்கை எப்படி இருந்துச்சு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு கண்ணப்ப நாயனார் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் ஒன்றும் தெரியாது ஆனால் அதில் ஒரு தியாகம் இருந்துச்சு ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு சாக்லேட் கொடுக்குறீங்க அதுக்கு பிடிச்ச சாக்லேட் ரொம்ப டேஸ்டான சாக்லேட்டை ஒரு கடி கடிச்சோட பிடிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா இவர் என்ன பண்றாரு கடிச்சு பார்க்குறாரு கறி அந்த மாமிஷத்தை எது ருசியா இருக்கோ அதை எடுத்து வச்சிடறாரு ருசி இல்லாத இது எவ்வளோ பெரிய தியாகம் கண்ணவே கொடுக்கறார் அது எவ்வளோ பெரிய அங்கே தியாகம் பெருசு அந்த முறை சரியில்லை வழிபாட்டு முறையெல்லாம் சரியில்லை அப்ப இவர் இவர் போனாரா இல்லையா அங்கே நம்பிக்கையதே முக்கியம் இது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நோக்கம் நம்பிக்கை தியாகம் இருந்தால் அது உயர்ந்த நிலை அன்பும் பக்தியும் தியாகமாக வெளிப்பட்டால் அது சாத்வீகமான பக்தி இந்த சிரத்தைய மூன்று விதம் யாரு நம்மளுக்கு நல்லதை செய்யறாங்களோ அவங்களை நம்பினா சாத்வீகம் யாரு நம்மளை நல்லா புகழ்ந்துட்டு நல்லா புகழ்றது தூக்கி விட்டுறது மேல ஆனா கெட்டதை செய்றாங்க அவங்கள நம்புறான் புகழ்ச்சிய நம்பினம்னா அது ராஜசம் தாமசம் சரி இந்த சாத்திகமான நம்பிக்கை எப்படி நம்மளுக்கு வரும் புண்ணியம் செஞ்சா வரும்ங்கிறாங்க புண்ணியம் நிறைய செஞ்சிருந்தோம்னா நம்ம ஏற்கனவே போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலையோ செஞ்சா யாரை நம்பணுமோ அவங்களத்தே நம்புவோம் யாரை நம்ப கூடாது அவங்க நம்ப மாட்டேன் சொல்லுவாங்க என்ன புண்ணியம் பண்ணியோ உனக்கு நல்ல வேலைக்காரங்க கிடைச்சிருக்காம்பாங்க உனக்கு நல்ல நண்பன் கிடைச்சிருக்காம்பாங்க அப்போ அவ அப்போ அவங்க அவங்களோட தொடர்பு நம்மளுக்கு ஏற்படும் புண்ணியத்தினாலும் ஏற்படும் நம்மளுடைய மனதை சாத்வீக மனமாக மாற்றிவிட்டால் சாத்வீகமான நம்பிக்கை ஏற்பட்டு அதில் சாத்வீகமான பலன்களும் நமக்கு கிடைக்கும்ங்கிறாது நிறைய பேர் பாருங்கள் தேவையில்லாத நம்பி வீண் பண்ணிச்சு வீண் படம் நிறையா இருக்கு அந்த ஃபோன்லெல்லாம் நிறைய ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க ஃபோன்ல எல்லாம் வந்து போனோம் பரிசு விழுந்துருச்சு அது விழுந்துருச்சுன்னு சொல்லி ஏதோ சொல்லி காசை பிடிக்கிட்டு போயிடறாங்க நம்புற கேட்டு வெறும் வார்த்தையில நம்பி ஏமாறுறாங்க நிறையா பேர் இங்க என்னன்னா நம்பிக்கை இல்லாம யாரும் இருக்க முடியாது ஆனா அந்த நம்பிக்கைய நல்ல நம்பிக்கையா சாத்வீகமான நம்பிக்கையா மாற்றுவது நம்மால் முடியுங்கிறார் சாத்விகமான சிறந்த நம்பிக்கையாக மாற்றுவது நம் கையில் உள்ளது அதுக்குத்தான் இங்க என்ன பண்றாரு சாதனைகள் அந்த அத்தியாயத்தில் சொல்ற ஐந்து சாதனைகள் சொல்லி இந்த ஐந்து சாதனைகளில் நீ சாத்விகமானதை தேர்ந்தெடுத்தால் உன் மனம் சாத்மீக மனமாக மாறும் சாத்வீகமானதில் உனக்கு நம்பிக்கை ஏற்படும் சொல்ற ஒவ்வொரு சாதனை மூணா பிரிச்சு அதுல சாத்மீகமானதை நாம தேர்ந்தெடுத்துட்டோம் சொன்னா மன சாத்மீகமாகும் பிறகு நம்பிக்கையும் சாத்வீகமாகி நாம் நம்புறவங்க நம்மளுக்கு நலம் செய்யக்கூடியவர்களாக அமைவார்கள் என்ன அஞ்சு சாதனை கடவுள் வழிபாடு விஷயத்தில் எப்படி உணவு விஷயத்தில் எப்படி தானம் யஜம் தானம் தவம் அஞ்சு கடவுள் வழிபாடு உணவு விஷயத்தை பிரிச்சு இப்ப சொல்ல போறாரு அதாவது பார்க்கலாம் பொதுவா ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முயல்பவர்கள் இந்த ராஜசம் தாமசம் இரண்டையும் தவிர்த்து சாத்திகமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த சொல்ல போற விஷயங்கள்ல ஒரு மனுஷன் எந்த சிரத்தையில் இருக்காங்க வீட்டில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன போட்டோ மாட்டி வச்சிருக்காரு அரசியல்வாதி போட்டோவா லெனின் போட்டோவா ஹிட்லர் போட்டோவா சாமி படங்களா சாமி படங்களையும் கோரமான படங்களா சாத்திகமான படங்களா பார்த்தா தெரிஞ்சிடலாம் கடவுள் விஷயத்துல நாம எந்த கடவுளை வழிபடுறோம் எப்படி வழிபடுறோம் எந்த பாவனையில வழிபடுறோம் இந்த மூணையும் ஒவ்வொன்றா பிரிச்சு அதுல சாத்விகமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எந்த கடவுளை வழிபட்டாலும் அந்த கடவுள் சாத்வீக கடவுள் உலக முன்னேற்றத்திற்காக எந்த கடவுளை வழிபட்டாலும் அது ராஜசமான கடவுள் வழிபாடு கடவுளுடைய ராஜசத்துல சேர்ந்துடும் மற்றவர்களை அழிப்பதற்காக எந்த கடவுளை வழிபட்டாலும் அது தாமசம் தேவர்கள் ராமர் கிருஷ்ணர் சிவன் எல்லாம் வழிபடுறோம் இதே கடவுளை நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை மையமா வச்சு உலக விஷயத்தை செகண்டரியா வச்சோம்னு சொன்னா சாத்திகம் இதே கடவுள உலக விஷயத்துக்கு முன்னணியில் வச்சு கடவுள் விஷயத்தை ரெண்டாவது இது ராஜசம் பிறகு இந்த குபேரன் இருக்காரு நவகிரகங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் ராட்சசம் தான் ஏன்னா நம்ம நம்மளுடைய நன்மைக்காக கெடுதல் போகணுங்கிறதுக்காக வழிபடுறோம் பிறகு சில பேர் இருக்காங்க எப்படின்னு இந்த பேய் பிசாசு பிரேயத்தில் வழிபடுவாங்க அடுத்தவரை அடிக்கிறதுக்காக இந்த செய்வனையெல்லாம் செய்கிறான்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாமசம் கடவுள் வழிபாட்டு ஒரு மூணு இருக்கு சாத்திகம் இருக்கு ராட்சசம் இருக்கு தாமசம் இருக்கு எப்படி வழிபடுறோம்னு சொன்னா அதிகாலையில் வழிபடுறது சாயந்தரம் வழிபடுறது மலர்கள் சாத்விகமானது பிரசாதத்தை வழிபட்டா சாத்வீகம் சில பேர் பார்த்தீங்கன்னா படையலே வந்து பாத்தீங்கன்னா மாமிஷம் இருக்கும் மாமிஷ படையல் இருக்கும் நிறைய படைக்கிறது அதிகமா படைக்கிறது இதெல்லாம் ராஜசம் பிறகு நடுநீசில கும்பிட்றது சுடுகாட்டில் போய் வழிபடுறது இதெல்லாம் தாமசமான வழிபாடுங்கிறார் சில பேர் பார்த்தீங்கன்னா கத்தில கீறிட்டு வழிபடுவாங்க சாட்டையில் அடிச்சுட்டு வழிபடுவோம் தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து தாமச வழிபாடுங்கிறார் சாத்வீகமான இதெல்லாம் தவிர்த்துட்டு சாத்வீக வழிபாடுக்கு வர வேண்டும் பிறகு உலக நன்மைக்காகவும் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் வழிபடுகின்ற வழிபாடு சாத்வீக வழிபாடு தன்னுடைய நன்மை தன்னுடைய குடும்ப நன்மைக்காக வழிபடக்கூடிய வழிபாடு ராஜச வழிபாடு இதுல எது ரெண்டுமே இருக்கும் எல்லாருக்குமே இதுல எது அதிகமோ அது சாத்திகம் இது அதிகமா இருந்தா ராஜேஷம் தாமச வழிபாடு நான் நல்லா இருக்கணும் இல்லையா அவன் கெட்டு போனோம் அவன் அழியணும்னு கும்புறன் பாத்தீங்களா இது தாமச வழிபாடு இன்னொண்ணு கடவுள் விஷயத்துல உள்ள மட்டும் நடக்க கூடாது நடக்காதுன்னு தெரிஞ்சு நம்பி நீங்க வழிபட்டீங்கன்னா கட்டாயம் நடத்தி அந்த நம்பிக்கை பிசு இல்லாமல் இருக்கணும் அபிராயம் பட்டார் என்ன பண்ணாரு அமாவாசைக்கு பகவான் நடக்குமா இந்த நடக்கிற காரியமா அதெல்லாம் என்னைக்காக நடக்கிற காரியமா பகவான் காட்டி காமிச்சாரா இல்லையா இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல நடந்துச்சுல அப்ப அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை இருக்கும் பொழுது நடக்காததையும் பகவான் நமக்கு நடத்தி காமிப்பார் நம்பிக்கை வந்து இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் டாக்டர் கிட்ட போகிறோம் சில பேர் சொல்லுவாங்க நீங்க எங்கிட்ட வந்தா குணமாக நம்பணும் அப்பதான் உங்க குணமாகும் சொல்லுவாங்க பாத்தீங்களா டாக்டரை நம்பணும்பாங்க டாக்டரை நம்பினாத்தான் நோய் குணமாகும் சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல ஒரு யூகேல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க டாக்டர் நம்பி கொடுக்கணுமா அது எப்படி நீங்கன்னா ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க ஒரு புதுசாக ஒரு மெடிசன் வருது அப்புறம் என்ன அந்த மெடிசனை பற்றி தெரிஞ்ச உடனே அது உறுதியாக குணம் ஆகிட்டு இருக்கு அந்த குணம் ஆகிற பேஷண்ட்டில் ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு ரெண்டு பேஷண்ட்டு குணமாகலை அப்ப என்ன அந்த மருந்து திருப்பி சரியில்லையோ அப்படின்னு டாக்டர் நம்பிக்கை போகுது அது பிறகு கொடுக்குறதுல என்ன இது நிறைய பேர் குணம் போகுது இதுக்கு காரணம் என்னன்னா யாரோ ஒருத்தருக்கு உடல் ரீதியாக குணம் இல்லாமல் போயிருக்கலாம் மெடிசனில் நம்பிக்கை குறைஞ்சி போச்சு இவருக்கு நம்பிக்கை குறைஞ்ச உடனே அது குணப்படுத்தலையா இது யூகேல ஒரு சொல்லியிருக்காங்க நான் படிச்சேன் அப்ப பாருங்க பேஷண்ட் டாக்டர் டாக்டர் அந்த மருந்த நம்பிக்கை கொடுக்கணுங்கிற அப்பத்தான் நம்பிக்கையிலேயே மருந்து ஒரு கால ஆரம்ப முக்கால்வாச்சு இருந்தால் நம்பிக்கைக்கும் ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிறாங்க மூணு சிரத்தை இருக்கு சாத்வீகம் ராஜசம் தாமசம் மூணுல எதிலியாவது ஒண்ணு கட்டாயம் நம்ம இருந்ததே ஆகும் இல்லாம இருக்கவே முடியாது அதுல சாத்வீகமானதை தேர்ந்தெடுக்க சாய்ஸ் நம்ம கையில இருக்கு அப்படி தேர்ந்து எடுத்துட்டோம்னா நம்ம மனசே ஆனந்தமான மனதாக மாறிவிடும் கடவுள் விஷயத்தில் சாத்வீகமான கடவுளை சாத்வீகமான வழிபாடை சாத்வீகமான வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுக்க சாய்ஸ் இருக்கா இல்லையா சாய்ஸ் இல்லையா தேர்ந்தெடுக்கலாம் சாத்வீகமான பிரார்த்தனை பண்ணலாம் சாத்வீகமான வழிபாடு செய்யலாம் அது நம்ம கையில் இருக்கு இது கடவுள் விஷயத்துல அடுத்து என்ன சொல்றாருன்னா உணவு விஷயம் ஆகார விஷயம் இந்த உணவு விஷயத்திலையும் சாத்விகம் ராஜசம் தாமசம் இருக்கு அதை அந்த உணவை மூணா பிரிச்சு அதில் சாத்வீக உணவை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம மனசம் சாத்வீகமாக மாறிவிடும் எப்படின்னு பார்ப்போம் ஆகாரக ஆகாரம் யக்கியம் தபம் தானம் நாலு சாதனை கடவுள் விஷயத்துல பார்த்துட்டோம் உணவு விஷயத்துல எது சாத்விகமான உணவுன்னா எந்த உணவும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் மனதிற்கு பலத்தையும் கொடுக்கின்றதோ அந்த உணவு சாத்விகமான உணவு சாப்பிடும்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகும் அது வயிற்றுக்குள்ள அழகாக ஆனந்தமா இருக்கும் உணவு எரியக்கூடாது சிலவே என்ன பண்ணுவாங்கன்னு சாப்பிடும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் உள்ள போனோம் வயிறு எறிய ஆரம்பிச்சிடும் சாப்பிடும் பொழுதும் சாப்பிட்ட பின்பும் மகிழ்வை தர வேண்டும் பழங்கள் இனிப்பு இதெல்லாம் கூட சாத்விக உணவு தான் அதுக்காக இனிப்பு சாத்விகம் சொல்லிட்டேங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது லட்டு சாப்பிடக்கூடாது ஒருத்தர் கேட்ட சொன்னாராம் நான் வந்து வரும் பழம் பால் மட்டும்தான் சாப்பிடறேன் என்ன சாப்பிடுறேன் ஒரே ஒரு பலா பழம்னாராம் பலாச்சொலை இல்லை ஒரே ஒரு பலாப்பழமும் ஒரு ஒரு லிட்டர் பால் அவ்வளவுதான் எனக்கு சாப்பாடு இது தாமசம் ராஜசம் கூட கிடையாது எந்த சாப்பாடா இருந்தாலும் அளவோட இருந்தா அது சாத்தியகமான உணவு நாம அப்படித்தான் நினைக்கிறோம் பிறகு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சும் சாத்தியமா மாறிடுமா கண்ணப்ப நாயர் பண்ணாலும் சாத்தியம் உணவுலாம் நைவேக்கியம் பண்ணிட்டாரு வசி வசிச்ச பிள்ளை சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் பசி இருக்கணும் இப்போ நம்மளுக்கு எட்டு இட்லி சாப்பிட்றோம் ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டு எட்டு இட்லி இன்னும் ஆறு இட்லியோட பாட்டி இருக்கணும் இன்னும் ரெண்டு இட்லி உள்ள போக இடம் இருக்கணும் அப்படி சாப்பிட்டா சாத்வீகம் உணவு ஃபுல்லா சாப்பிட்டேன்னு சாத்வேகம் கிடையாது சாத்வீகம் உணவாக இருந்தாலும் கிடையாது பிறகு சாஜம் சாப்பிடும் போது எரிச்சலா இருக்கும் சாப்பிட்ட அப்புறம் எரிச்சலாக இருக்கும் இந்த காரமெல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா பசு புசு சாப்பிடுவாங்க ஆனால் விரும்புவாங்க சாப்பிடும் போதே புஷு புஷுங்க ஆனால் சாப்பிடாம இருக்க முடியாது ஒரு பிரம்மச்சாரியாக வந்து சொன்னார் மலை பேஞ்சுக்கிட்ட சூட மிளகா பச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் காரத்தில் அப்படி ஒரு டேஸ்ட்டு அது சாப்பிடும் போது எரிச்சலாகத்தான் இருக்கான் போய் எரியும் பாத்ரூம் இரவு நிறைய காரம் சாப்பிட்டா எரியும் இதெல்லாம் ராஜேஷ உணவு அதிக கசப்பு அறுசுவையும் கட்டாயம் இருக்கணும்பாங்க எது அதிகமாக இருந்தாலும் அது தான் புளிப்பு கசப்பெல்லாம் அளவா இருக்கணும்பாங்க புளிப்பு காரம் இதெல்லாம் ரொம்ப அளவா இருக்கணும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஆனால் வேணும் கட்டாயம் இதெல்லாம் அதிகமாக இருந்தால் ராஜேஷரை சேந்திரம் பிறகு அதிகமான நோயை உண்டாகக்கூடிய உணவுகள் இதெல்லாம் தான் இனிப்பை கூட ஒரு கிலோ சாப்பிட்டேன்னா ராஜேஷன் தான் பழங்கள் கூட வயிறு சாப்பிட்டா ராஜேஷன் தான் பிறகு இந்த பூண்டு வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா மாமி சம்ல ராஜசத்திலையும் சேர்ப்பாங்க தாமசத்திலையும் சேர்ப்பாங்க இல்லையே அது ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களே கொரோனா பீடியில் பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட சொன்னாங்களே மருந்துக்கு சாப்பிடலாம் மருந்துக்கு சாப்பிட ஒருத்தர் சாண்டிச் வந்துருச்சு இந்த மருந்து சாப்பிட நாட்டுக்கால் சூப் சாப்பிட சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஏதோ ஒரு மருந்து நாட்டு மருந்துல அதை அவர் எண்ணி சாப்பிட மாட்டார் சரி மருந்து சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க இவரே சாப்பிட்றாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா அந்த மருந்துக்கு அந்த சூப் சாப்பிட்டார்ல அப்போ இதையும் சாப்பிடலாம் பச்சிருக்காங்க தான் சாப்பிட மாட்டேங்க அடுத்த மட்டும் சாப்பிட்டீங்க அது மருந்து அது மருந்து அந்த பீரியடுக்காக சாப்பிட்டது அப்படி சாப்பிட்டா எங்கள் என் பூண்டரை சொல்லுவாங்க அளவாக சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க இந்த பூண்டு ரெண்டுலையும் சேர்ப்பாங்க ராஜஸ்தலையும் சேர்ப்பாங்க தாமசத்துலையும் சேர்ப்பாங்க அது ரொம்ப மருந்துக்காக சாப்பிட தப்பா ராமகிருஷ்ணன் மிஷினோட சேர்க்குறாங்க மருந்துக்கு மருந்து மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ராஜசமான உணவு சில பேர் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே போகும்போது வரும் பொழுது அது இருக்கும் டப்பு டப்பு வாயில் போட்டுக்கிட்டே இருக்கிறது பார்த்துருக்கோம் வாயில்லைங்களா பசித்த பிறகு சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் பசிக்கணும் சும்மா போட்டுக்கிட்டே இருந்தால் அது ஜேர நம்ம சாமி மன்னு சொல்லுவார் அதாவது நம்ம இப்போ வந்திருக்கோம் ஐம்பது பேர் வந்திருக்கீங்க சமையல் ரெடி பண்ண சொல்லியாச்சு அடுப்பு அரிசி வெந்துக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு இருபது பேர் வந்துட்டாங்க வெந்துக்கிட்டு இருக்க அரிசியில் இன்னும் ஒரு ரெண்டு கிலோ போடுன்னா அது எப்படி இருக்கும் அதுவும் வேகாது இதுவும் வேகாது அது மாதிரி ஒரு விட போட்டு உள்ள ஜீரணம் ஆகிக்கிட்டு இருக்கான் அது ஜீரணம் மாறதுக்குள்ள போட்டால் ரெண்டுமே சரியா அங்கே ஜீரணம் ஆகாதான் அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் ராஜசமான உணவு தாமசம் என்னென்னா பழசு காலம் கடந்தது ரொம்பிட்ஜ்ல வைக்கலாம் பிரிட்ஜை வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அது வந்து பத்து நாள் கூட வைக்கிறதாக அதை பயன்படுத்துறாங்க ஏதோ அவசரத்துக்கு பயன்படுத்தலாம் பாரீங்களா ஒரு வாரத்துக்கு சமைச்சு உள்ள வச்சிருவாங்களா பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குமா ஒரு வாரத்துக்கு இந்த லீவ் நாளில் ஒரே நாளில் சமைச்சு எல்லாம் வச்சிருக்கோம் அப்பப்படி சாப்பிட்டு இதெல்லாம் தாமசம் பகவானுக்காகனால சமைச்ச விட நம்ம பாத்தீங்களா இல்லைங்களா நேற்று இன்னைக்கு படைப்பீங்களா கடவுளுக்கு படிக்க மாட்டோம் படைக்க மாட்டோம் அதனால் சமைச்சு ரொம்ப காலந்தாலத்தையும் சாப்பிடக்கூடாங்க சில மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும் எச்சில் உணவு கெட்ட வாசனை உள்ளது இந்த மது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமச உணவில் சேரும் இதில் நம்மளுக்கு தேர்வு சாய்ஸ் இருக்கா இல்லையா சாய்ஸ் இருக்கு சாய்ஸ் இருக்குல்ல இதை சாய்ஸை எடுத்து சாத்வீகமானதை நம்ம கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் மனசும் சாத்வீகமானதாக மாறும் இந்த மனசுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த சச்சிதானந்த சரஸ்வதினு ஒருத்தர் வந்து ஒரு சொல்லியிருந்தார் ஒரு புக்கில் உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படின்ட்டு மாமிசை சாப்பிடவாம சாப்பிடக்கூடாதான் ஒரு கேள்வி அவர் என்ன சொல்றாரு ஒருத்தர் மாமிச சாப்பிடக்கூடாது ஏன் உயிர்களை கொல்றதுனால சாப்பிடக்கூடாது நீ உயிரை கொள்ளாமல் வாழ்ந்து திருவியான்னு உயிர்களை அது ஒரு காரணம் தப்பு நீ உயிரை கொள்ளாம வாழ்ந்துருவியா தாவரங்களுக்கு உயிர் இருக்கு புழுப்பூச்சி எத்தனையோ மிதிச்சு கொள்றோம் பிறகு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா உணர்வின் அடிப்படையிலும் குணத்தின் அடிப்படையிலும் சாப்பிடக்கூடாதுங்கிற குணத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உணர்வின் அடிப்படையில் எப்படி சொல்றாருன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓரறி ஒரு ஈரறி உயிர்னு இருக்கு சில உயிரை கொல்லும் அதை தண்டி கொள்ளும்போது அதுக்கு வேதனை அதிகமா இருக்காதான் தாவரங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியான உணர்வு இருக்கு அதை வந்து நாம கொள்ளும் பொழுது அதை நம்ம அடுத்தன சாப்பிடுறோம் அது போன்று அது வலு ரொம்ப இருக்காதான் புழுப்பூசி கொஞ்சம் கூட பிறகு அடுத்து கொஞ்சம் கூடுமா மனிதர்களுக்கு ரொம்ப கூட இருக்குமா அப்ப உணர்வின் அடிப்படையில் நீயே பொண்ணு சாப்பிட்டு பாருவோ மாடவோ அதை துடிக்கிறத பார்த்தா சாப்பிட மாட்டேங்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் வந்து ஒரு மாடு மேய்ச்சு ஒருத்தர் வர்றாரு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் திட்டுற ஒரு மினிஸ்டரே வர்றாரு உனக்கு அறிவு இருக்கா அப்படி பண்ணி திட்டுறாரு அவருக்கு ஏதாவது பாதிக்குமா அந்த வார்த்தை பாதிக்குமா கலெக்டரை சொன்னா அதே மினிஸ்டர் கடவுள் கலெக்டர் அறிவு இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும் ஆயிருவாரு அவரால் ஜீரணிக்கவே முடியாது எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒரே வார்த்தை ஒருத்தருக்கு பாதிக்கலை ஒருத்தருக்கு வேணும் உணர்வின் அடிப்படை அவன் அறிவின் அடிப்படையில் ஒரு அறிவு உருவ கொள்ளும் போது அதிக பாதிப்பு இருக்காது ஐந்தறி உரிமை கொள்ளும் போது அதிக இந்த அடிப்படையில் நீ கொண்டு சாப்பிடாதேங்கிறார் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா பலத்தின் அடிப்படையில்னா சிங்க பலம் யாருன்னு சொல்கிறது புலி பலம்னு சொல்கிறது கார்ஸ் பவர்னு சொல்கிறோம் குதிரை பலம் குதிரை மாதிரி வேகத்தில் எதுவும் ஓட முடியாதா அந்த ஸ்பீடு இல்லை முருகத்தொழிற்சாலை போங்கங்கிற புலி சிங்கத்தை பாருங்க நாரும் பக்கத்தில் போனான் ஒரே நாத்தம் அடிக்கும் அந்த கூண்டுக்கிட்ட போனீங்கன்னா அது ஒன்று படுத்து கிடக்கும் இல்லாடி சுற்றி கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று படுத்து தூங்கும் இல்லாட்டி ஏன்னா வெறும் மாமிஷமத்து சாப்பிட்றது ஒன்றும் சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லாட்டி அளபாஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டும் சாப்பிட்றப்ப ரெண்டு இருக்குது நாயி சில மிருகங்கள் இருக்கு அது ரெண்டு உணவுமே இருக்கும் கொஞ்சம் விகரஸும் இருக்கும் இதுவும் இருக்கும் மானு மாடு யானை அந்த சாணத்தை மிதிப்ப நாம சாணத்தை மிதிப்போம் சாணத்தை முழுகுவோம் சுமல் இருக்காது எத்தனை நாள் குளிக்காட்டால் சுமல் இருக்காது அப்ப உணவின் அடிப்படையில் குணங்கள் மாறுது மன சஞ்சலப்படுது இதற்காக நீயே இந்த சாத்விக உணவை ஒன்றுன்னு சொல்லி அவர் சசிதானந்த சரஸ்வதி ஒரு புக்கில் எழுதியிருந்தார் ஆகவே நம்ம என்ன பண்ணணும் சாத்வீகமான உணவை தேர்ந்தெடுத்து மனதை சாத்வீகமாக மாற்ற வேண்டும் அடுத்தது யஜ்யம் அதுக்கு முன்னாடி சித்தமானது ஒரு வார்த்தை சொல்வார் நீ எப்ப சாப்பிட்டாலும் சரி மொத்த வயிற்றுல அறப்பங்கு திட உணவா இருக்கணுமா கால்பங்கு திரவ உணவா இருக்கணுமா இப்ப சாம்பார் ரசமெல்லாம் சாப்பிட்றோம் திரவ மோரெல்லாம் சாப்பிட்றோம் திரவு உணவு கால் பங்கு இருக்கணுமா மிச்சம் கால் பங்கு எம்டி ஆகாசத்துக்கு உற்றனுமா இப்படி சாப்பிட்டோம் சாத்விகமான உணவு அரைப்பங்கு திட உணவு கால் பங்கு திரவ உணவு கால் இதெல்லாம் சாத்வீகமான உணவு இதில் சாத்வீகமானதை தேர்ந்தெடுத்தால் நம் மனமும் சாத்வீகமாகும் அடுத்து யஜம் தவம் தானம் இருக்கு அதை நம்ம இடைவேளை பிறகு பார்க்கலாம் அறிவோம் சிரத்தையை மூன்று விதமாக பிரித்து பார்த்து வருகின்றோம் இதில் நமக்கு சாத்வீகமான சிரத்தை வேண்டும் சாத்வீகமான சிரத்தை வருவதற்கு சாத்வீகமான மனம் வேண்டும் சாத்வீகமான மனம் வருவதற்கு ஐந்து சாதனைகள் சொல்லி அதில் சாத்வீகமானதை நாம் கடைப்பிடித்தால் சாத்வீகமான மனம் வரும் அதன் மூலம் சாத்வீக ஸ்திரத்தை வரும் சாத்வீக ஸ்திரத்தை வந்தால் நாம் நம்புகின்ற விஷயங்கள் அனைத்தும் நலம் தருவதாக அமையும் இந்த ஐந்து சாதனைகளில் கடவுள் பற்றிய விஷயத்தை பார்த்து முடித்தோம் கடவுள் வழிபாடு எந்த கடவுளை வழிபடுவது சாத்வீகமான கடவுள் எப்படி வழிபடுவது சாத்வீக வழிபாடு எந்த பாவனையுடன் வழிபடுவது இது கடவுள் விஷயத்துல பார்த்து அதுல சாத்திகமானதை தேர்ந்தெடுத்து உணவு விஷயத்திலையும் பார்த்தோம் எது சாத்திக எது ராஜச எது தாமச சொல்லி அதுல சாத்வீக உணவை தேர்ந்தெடுத்தால் சாத்ிகமனம் அமையும் மூன்றாவது யக்ஞம் யாகம் வேவி அதை இறை வழிபாடுன்னு சொல்லலாம் நம்ம கடவுள் விஷயத்துல பார்த்தது இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இந்த யஜங்கிறத கடமைன்னு சொல்லுவாங்க நம்ம அது கடமையவே யஜ்யம் சொல்லுவாங்க கர்மயோக வாழ்க்கை முறை சொல்லலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கீதையில மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயத்துலாம் ஐந்து விதமான வேள்விகளாக நமது கடமையை செய்ய வேண்டும் சொல்லி தினந்தோறும் செய்யற கடமை இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு வேள்வி கோமகுண்டத்துல போய் உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணி பண்றது வேள்விதா அதுவும் ஒரு வேள் அதுலேயும் சாத்தியகம் இருக்கு ராஜேஷம் இருக்கு தாமசம் இருக்கு பொதுவாக நம்மளுடைய கடமையை செஞ்சா அது சாத்தியகமான வேள்வி ஐந்து கடமை சொன்னோம் ஒன்னு தேவ யக்கியம் டெய்லி தினசோறும் கடவுளை வழிபடுறது பித்ரு யக்கியம் மு முன்னோர்களுக்கு பெற்றோர்களுக்கு சேவை செய்தல் இல்லைன்னா முதியோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த பூஜைகள்லாம் முறையா பண்றது பித்ருக்கியம் பிறகு நரயக்கியம் ரிஷி யக்கியம் அதாவது சார்ந்தோர்கள் எழுதுற நூல்களை எல்லாம் படிக்கிறது ஒரு வேண்டி அது தினந்தோறும் படிக்கணும் பிறகு நரயக்கியம் தன்னை சார்ந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது பூத இயக்கியம் மற்ற உயிரினங்களுக்கும் மரம் செடிவெடிகளை பேணி பாதுகாக்கிறது ஒரு வேள்வி இதெல்லாம் அன்றோட வாழ்க்கையில நாம செஞ்சோம்னா திறந்தோடு நம்ம ஹோமம் பண்றதா அர்த்தம் கோம ஒன்றத்தில் ஹோமம் பண்றதுல மட்டும் நம்மளுக்கு பாவமெல்லாம் போறது இல்லை இதை செஞ்சாலே பாவம் போயிடும் பரிகாரத்துக்கு தானே ஹோமம் பண்றோம் இந்த ஐந்து வேள்வியே தினந்தோறும் செஞ்ச வேள்விங்கிற ஐந்து விதமான வேள்வினந்தோறும் கடவுளை கும்புறது பெற்றோர்களை கவனிப்பது இல்லை பெற்றோர்கள் இல்லைன்னா அவங்களுக்கு செய்யற கர்மங்களை முறையா செய்யறது பிறகு ரிஷி யக்கியம் சார்ந்தோர்கள் எழுதிய நூல்களை படிப்பது பிறகு நர யஜ்யம் மனிதர்களுக்கு உதவி செய்யறது பூத யக்கியம் மற்ற மிருகங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தாவரங்கள் இயற்கையை பேணி பாதுகாப்பு இப்படி ஐந்து விதமான வேள்விகளும் யக்கியம் தான் சாத்திகமானத முறையா செஞ்சோம்னு சொன்னா பிறகு எதை செஞ்சாலும் கடமையும் செய்யறது நல்ல குணங்கள் ஏற்படுவதற்காக செய்வது பிராரத்த கர்மத்தை மாற்றுவதற்காக செய்யறதெல்லாம் ராஜச கர்ம இயக்கத்துல சேர்ந்த ட்யூட்டி அவ்வளவுதான் தேனி வேத பாடசாலையில அவர் பையன் அவர் பத்து பதினஞ்சு பசங்க இருக்காங்க சுவாமிஜி வந்து சச்சங்கம் நடத்துவார் நீ எதுக்கு வேதம் படிக்கிறீங்கன்னு கேட்டார் அந்த பையன் கிட்ட கேட்டார் எல்லாம் நான் வேதம் படித்தோம்னா ஹோமம் பண்ணலாம் கும்பாபிஷேகம் பண்ணலாம் ஒருத்தர் பணம் சம்பாதிக்கலாம் அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தான் ஒரு பையன் ஆச்சு இது நம்ம தர்மசாமின் தான் இது நம்ம டூட்டின் தான் எப்படி பாருங்க சின்ன பையன் வேதம் பிடிக்க நம்ம தர்மசாமி அது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க சாமியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு எப்படி சொல்கிறோம் பாருங்கன்னு அது அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு கல்யாண விஷயம் ஒரு மாப்பில் பார்த்துருக்காங்க ஆஸ்திரேலியா மாப்பில் இந்தியா பொண்ணும் நிச்சயம் சாமி கிட்ட வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ நாள் கழிச்சு நான் கல்யாணம் நல்லபடியாக நடைச்சார் அம்மாட்ட கேட்கிறாரு சாமி கல்யாணம் நின்று வச்சுங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கல்யாணம் நின்று வச்சு என்னான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிற அந்த பையனுக்கு சந்தியா வந்து பண்ணுற பழக்கம் இருக்குது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய சம்பளம் வாங்குகிறாப்பில் சந்தியா வந்து டெய்லி பண்ணிடுவாரான் இங்கே இருந்து ஃபோன் நிச்சயம் பண்ணாச்சும் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிடறாங்களே மணிக்கணக்கா அது மாதிரி ஃபோன் பண்ணியிருக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு சந்தியா வந்த அவன் அம்மா பார்த்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு மூணு இடம் கேட்கும் பொழுது அவர் சந்தியா வந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சஞ்சி சொன்ன உடனே அந்த மாப்பிள்ளை வேணாண்டுச்சு இந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைய வேணான்றிச்சு சொன்ன உடனே இதனால வேணான்றிச்சுன்னு சொல்லி சாமி கிட்ட சொல்றாங்க நல்லவேளை சந்தியா வந்தன அந்த மாப்பிள்ளையை காப்பாத்திருச்சுனாரு சாமி சொன்ன பாத்திர அந்த சந்தியா வந்து அந்த மாப்பிள்ளையை காப்பாத்திருச்சுன்னாரு என்ன அவர் அந்த ட்யூட்டில இருக்கார் இதை வந்து பண்ண விடுமா பிரச்சு அந்த சந்தியா வந்துன்னா அந்த மாப்பிள்ளையை காப்பாத்துருச்சுங்கிறாரு சாமி எப்படி சொல்றாரு பதில ஏன்னா டூட்டி என்ன பண்ணாலும் தன்னுடைய கடமை தனக்குன்னு சில சம்பிரதாயங்களுக்கு முறையா கடைப்பிடி இதெல்லாம் யஜ இதை செய்வது பிறகு ராஜசம் வியாபார நோக்கத்துல செய்யறது இப்ப பூஜை நிறைய பிசினஸ் நல்லா நடக்கணும் தப்பு இல்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் வந்து செய்யலாம் ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிடும் ஆனா இருந்தாலும் அது ராஜசமாம் அதே கோமத்தை ஊர் நன்மைக்கு மழை பெய்யுறதுக்கு அது சாத்தியகம் எனக்கு கஷ்டம் போனோம் அது போனோம் வந்து ராஜச யக்கியத்தை சேர்ந்தது பண்ண கூடாதுங்கிற அர்த்தம் இல்ல ஏன்னு சொன்னா சில இடத்துல பண்ணணும் ஆனா அதை வந்து கவனமா எப்ப தேவைங்கிறத பார்த்து பண்ணணும் சில பேர் நேர்த்தி கடை போடு நூத்தி தேங்காய் உடைக்கிறது நாற்பத்தி நாள் விலை இதுல தப்பு இல்ல இதவே வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது சில பேர் சொல்லுவாங்க ஒரு கல்யாண விஷயம் வருது ஒரு தொழில் பார்க்கணும் எப்ப பார்த்தாலும் தெரிஞ்சா ரொம்ப அவசியம் அத்தியாவசியம்னா பண்ண தப்பு அதவே வேலையா செஞ்சாது ராஜச யஜம் இந்த கடோபனிஷத்துல நசிகேதனுடைய தந்தை வந்து வாஜசரஸ் ஒருத்தர் கடோபனிஷத் மந்திரம் வந்து எப்படி உபனிஷத்து வந்துச்சுன்னு தெரியும்ல நசிகேதன் வந்து அந்த கடவுள் மனுஷத்துல ரசிகேதனுக்கு யமதர்மராஜா உபதேசம் பண்றது அந்த வாஜ சிரவஸ் என்ன பண்றாரு அதாவது தேவலோகத்துக்கு போறதுக்காக சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு யாகத்தை பண்ணணும் அந்த யாகத்தினுடைய விதி என்னன்னா அந்த யாகம் பண்ணிட்டு தான்கிட்ட இருக்கதெல்லாம் தானமா கொடுக்கணும் இவர் என்ன பண்றாரு கிளட்டு பசு இனிமேல் அது பாலே கறக்காது கண்டும் அப்படி பசுவா தானம் பண்றாரு எது இவருக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் தானம் பண்றாரு இவன் பார்க்குறான் சின்ன பையன் பார்க்குறான் தப்பு பண்ணுறாரு அப்பா இந்த சொற்களவு பலன் அவர் கிடைக்காது அப்படின்ட்டு அது பாருங்கள் இந்த வார்த்தையை பாருங்கள் பக்குவமாக சொல்கிறான்ட்டு இது பண்ணுற தப்புன்னு சொன்னால் அப்பா வச்சுன்னா கோவம் வந்துடும் அப்போ இந்த எல்லாத்தையும் கொடுக்கணுமே உங்கள் உடம்பையிலாம் நானும் உங்கள் உடம்பு தானே என்ன யார் கொடுக்க போறீங்கன்னு கேட்டான் என்ன யார் கொடுக்க போறீங்கன்னு கேட்குறான் பேசாமல்றா பேசாமல்றாங்கிற மூணு கேட்டோம் கோவம் வந்துடுச்சு உனக்கு எவனுக்கு தானா கொடுக்க போறீங்க அது பிறகு யம தர்மராஜாட்ட போய் யம தர்மராஜாட்ட காத்திருந்து அவர் மூணு வரம் கொடுக்கிறார் அந்த ஒரு வரம் நான் மீண்டும் பூலோகம் போனால் பேய் பிசாசி பயன் அப்பா ஓடிட கூட திருப்பி என்னைய சந்தோஷமா ஏத்துக்கறேன் பிறகு இந்த அப்பா சொர்க்கத்துக்காக அந்த யாகத்தை சொன்ன அந்த யாகத்தை பத்தி சொல்லி அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் பிறகு இறந்த பிறகு மனிதன் இருக்கிறானா இல்ல எங்க போறான் அவன் அந்த ஆத்மாவினுடைய நிலை என்னன்னு அதை மட்டும் பய சொல்ல மாட்டேன் அவரு ரெண்டு வருடத்துக்கு கொடுத்துருவாரு கேட்பாரு உனக்கு என்னென்னமோ தர்றேன்னு சொல்லி பார்ப்பாரு அதை தர்றேன் இதை தர்றேன் எதை கொடுத்தாலும் நான் செத்துத்தானே ஆகணும் அதுக்கு பிறகு என்ன சொல்லுங்கிறான் இப்ப விரும்ப அங்கு நிலைவு கிடையாதுல்ல மரணத்திற்கு பிறகு என்னன்னு கேட்கணும் இல்லை உனக்கு ஆயுள் தர்றேன் ஒரு கோடி வருஷம் கொடுத்தப்புறம் இறக்கணும்ல அதை சொல்லுங்கிறான் உனக்கு சொர்கி தர்றேன் இந்த உலகத்தை ஆள்ற பதவி வைரம் வயிறு எல்லாம் எது கொடுத்தாலும் மரணம் வருமோ வராதா வரும் இந்திரனுக்கும் பதிவு காலம் இருக்கு பிரம்மாவுக்கே சொல்றான் அதுக்கு பிறகு என்னன்னு கேட்கணும் அதுக்கு பிறந்த கடவு மணிஷத் மந்திரம் அது வேற கதை எதுக்கு சொல்றேன்னா அந்த வாஜசரவசுங்கிற நசிகேவனுடைய தந்தை பண்ற தானம்ல ராஜசான யக்கியம் ராஜச யக்கியம் அது அந்த வேள்வியே ஒதே யாஜசம் ஏன்னா இல்லாத போய் கொடுத்தா எப்படி இருக்கும் பிறகு தாமசம் சில பேர் பார்த்தீங்கன்னா கோம வளர்த்து பூஜை பண்ணி அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த அதரவன வேதத்துல இருக்கான் வேதத்துலயும் அது இருக்கு அதாவது இந்த மாந்திரிகம் பண்றவங்கள பண்ணுவாங்க எதுக்கு அது வேதத்தில் வச்சாங்கன்னு சொன்னால் யார் பண்ணலாம்னா சத்திரியன் பண்ணலாமா எதுக்கு பண்ணலாம்னா எதிர்நாட்டுக்காரன் ரொம்ப மோசமானவனாக இருக்கான் அயோக்கியனாக இருக்கான் தர்மவான பலவானாக இருக்கான் அவன்கிட்ட மக்களை படைகத்தால காப்பாத்த முடியல மக்களை காப்பாத்துறதுக்காக அவனை படி வாங்குறதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி யாகத்தை வளர்க்கலாம் சத்திரியனுக்கு மட்டும் அதற்கு நேரத்தில் இருக்கு அப்ப சும்மா சாதாரம் எடுக்கிறதால அவன் போயிடணும் இவன் போயிடணும் கெடுக்கிறதுக்கு மற்றவங்களை கெடுக்கிறதுக்க பண்ற யாகமெல்லாம் தாமச யஜம் சாத்வீக யஜம் நம்ம கடமைகளை செய்வது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கூடிய செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் யாகங்கள் எல்லாம் பொதுநலத்துக்காக செய்யக்கூடிய யாகங்கள்லாம் சாத்விகமான இயக்கம் சுயநலத்திற்காக தன்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காகவும் முறையாக செய்யப்படாத யாகங்கள் எல்லாம் இராஜச யக்கியம் மற்றவர்களை கெடுப்பதற்காக செய்யக்கூடிய ஹோமம் யாகம் எல்லாம் தாமச இயக்கியம் மந்திரவாதிகள் செய்யறதெல்லாம் அதுதான் இப்படி இதுல நாம சாதிகமானதை தேர்ந்தெடுத்து செய்யணும் ஐக்கியம் அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் தவம் இதுதான் ரொம்ப முக்கியமா நான் கொஞ்சம் விரிவாக சொல்றாரு இதுல தவமும் நாம தவம் பண்றோம் நாம் மூணு நம்ம உடம்புல உடலு வாக்கு மனசு மூணு இருக்கு உடம்பு உடல் உள்ளம் உரைன்னு சொல்லலாம் இந்த மூணு வகைகளை நாம தவம் செய்யறோம் எந்த தவ செஞ்சாலும் இந்த மூணுல சேர்ந்தே செய்வோம் ஆனா உடலை பிரதானமாக கொண்டு செய்யக்கூடிய தவம் சாரீரம் தவம் வாக்கு பேச்சை பிரதானமாக செய்யற தவம் வாக்கு தவம் மனச பிரதானமா வச்சு செய்யறதம் மானசம் தவம் இப்படி மூன்று விதமான தவம் இருக்கு பொதுவா தவம்னா வள்ளுவர் அழகா தவம்ங்கிற அதிகாரத்துல ஒரு பத்து குரல் சொல்லியிருக்காரு அத்தவம்னா என்ன தவத்தில அவருடைய என்ன அப்படின்னா சொல்லியிருக்காரு அதுல முதல் குரல் பார்த்தீங்கன்னா உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்க அழகா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அதாவது உனக்கு ஏதாவது கஷ்டம் நிறையா வருது அதை மாற்ற முயற்சி பண்ற முடியலை நான் தாங்கிக்க தாங்கிக்கிறது இல்லை முயற்சி பண்ணி பார்க்கிற வேறு வழியே இல்லை அப்ப அக்சப்டன்ஸ் தான் அப்படி உனக்கு வரக்கூடிய துன்பத்தை தாங்கி கொள்வது தவம் மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது தவங்கிற பதவி ரெண்டே முடிச்சுட்டார் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத உனக்கு கஷ்டம் வந்தா முயற்சி பண்றான் வழி என்பது தாங்கி பழகிக்கிறான் தலைவலி ஓவரா இருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா சரியா போகும் முயற்சி பண்றோம் சினிமாவில ஒரு மாத்திரை போட்ட உடனே தலைவல் நீங்கிறதா அடுத்த செகண்ட் காமிக்கிறேன் உள்ள போய் வேலை அரை மணிநேரம் ஆகும் அரநேரம் தாங்கித்தானே ஆகணும் டிவியில விளம்பரத்தை பார்த்துட்டு போட்டவண்ணு தளவலி சரியா போச்சுன்னா அவ்வளவு நேரம் விளம்பரம் காமிக்க முடியுமா அந்த அரம்பு நேரம் தாங்கணும் அதுல வழி போவதெல்லாம் தாங்கிட்டே ஆகணும் அப்ப அந்த மற்றவர்களுக்கு தீங்கு கஷ்டத்தை கொடுக்காம நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தாங்குற சக்தி தவன்ட்டர் அழகா பொதுவ தவம்னா அனைத்து ஆன்மீக சாதனைகளும் தவம் தான் பூஜையா இருக்கட்டும் விரதமா இருக்கட்டும் பாராயணமா இருக்கட்டும் பாத யாத்திரையா இருக்கட்டும் அதை எப்ப தவம்னு சொல்லணும்னு தெரியுங்களா தொடர்ந்து செஞ்சான் ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் விரதம் இருந்துட்டு நான் தவம் பண்ணு சொல்ல மாட்டேன் வார வாரம் விரதத்தில் தவம் பண்ணிட்டா இருப்பான் வருஷ வருஷம் பாத யாத்திரை பண்ணா தவம் பண்ணிட்டு ஆரம்புவோம் தொடர்ச்சியா பூஜை பண்ணா தவம் போம் இப்படி இதெல்லாம் தவம் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல தவம்னு என்ன அர்த்தம் தெரியுமா காட்டுல போய் சுத்தி நெருப்பை போட்டுட்டு ஒத்த கால நிற்கிறது தவம் அதெல்லாம் ராஜச தவம் வீட்டுல இருந்துகிட்டு அழகா ஒரு முறையா தொடர்ச்சியா காரியத்தை செய்யறது தவம் ஒழுக்கத்தில் நம்மை நாமே கட்டுப்படுத்திக் தவம் நாம் எந்த தவம் செய்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் அதில் வீணாகிடக்கூடாது பட்னியா கிடந்து ரொம்ப நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா உடம்பு கெடுத்துட கூடாது உள்ள மனச ஆரோக்கியமா இருக்கணும் பேசுற வார்த்தையும் ஆரோக்கியமா இருக்கணும் இந்த மூன்றும் ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அதுதான் தவம் மூணுலையும் பொதுவாக செய்வோம் ஆனா உடலை மையமாக வைத்து செய்வது சாரீரம் தவம் உரை வாக்கை மையமாக செய்வது வாத்தவம் மனசை மையமாக வைத்து செய்வது மானசம் தவம் உடலை மையமாக வச்சு செய்யறது என்னன்னு பார்ப்போம் பொதுவா கடவுள் வழிபடு சாந்தோர்களை மதிக்கிறது அவங்களை நமஸ்காரம் பண்றது அவங்களுக்கு பணிவிட செய்யறது பெரியவங்களுக்கு இதெல்லாம் சாரீரம் தவம் உடலை மையமாக வைத்து செய்யறது சில பேர் சொல்லுவாங்க நான் கடவுளை மட்டும்தான் கும்பிடுவேன் அது மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளாலும் கும்பிட மாட்டேன் மனுஷன கும்பிடல அவனுடைய பண்பை கும்பிட்ற அவனுடைய அந்த வாழ்க்கை முறைய வணங்குற நெய்ப்புற என்ன பண்ணாரு எதிர்நாயட்டு அரச அவர் கொண்டே விடுறான் வித்திடுறான் தெரியுது இவன் தான் சொல்லி சேவ் இவங்க காவலர்கள்லாம் அவனை அடிக்க வர்றாங்க அடிக்காதீங்க சிவனடியார் வேஷத்தில் இருக்கார் அப்படின்னு அவருக்கு நமஸ்காரம் பண்ணே நாட்டு எல்லையை விட்டு வர சொல்கிறார் நான் அவங்க கும்பிட மாட்டேன் இவங்க அவர் என்ன மாதிரிட்டு போறார் நான் அவர் பார்க்குறேன் அதுக்காக மரியாதை பண்ணுறேன் சில பேர் சொல்லுவாங்க அவர் எப்படி இருக்காரோ காவிரிகளில் இருக்கார் அப்படிலாம் பார்த்துருக்கேன் சில பேர் சொல்றதெல்லாம் பார்த்துருக்கேன் அதுக்காக நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படி சொல்ற அவங்க எல்லாம் பார்த்துருக்குறேன் பொதுவாக குருவை குருக்கு கொடுத்து எல்லாம் சேவை பண்ணோம் ஒரு குருவுக்கு சேவை பண்றது பெரிய தவம் பாங்க பிறகு நாம எப்பவுமே இந்த உடலை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தா தவமாக இந்த அழுக்கு சட்டையே போட்டுக்கிட்டு இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு நாம வசிக்கிற இடம் முதல் கொண்டு சுத்தமா வச்சிருக்கிறது உடலால் செஞ்சிருந்தோம் பிறகு உடல் ரீதியான ஒழுக்கங்கள் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்குது இதெல்லாம் உடல் செய்கின்ற தவம் பிறகு உடற்பயிற்சியே ஒரு தவங்கிறார் நீங்க பாருங்க வாக்கிங் போன்னு ஆரம்பிப்போம் வாக்கிங் போனா உடல் நல்லாத்தே இருக்கும் சுறுசுறுப்பாகும் மூணு நாள் போவோம் ரெண்டு நாள் போவோம் பிறகு ஒரு மாசம் கேப் தொடர்ச்சி அதையும்து கூட அப்படித்தான் நல்லா இருக்கும் கண்டினியூவா தொடர்ச்சியா உடலால செஞ்ச பெரிய தவம் அந்த தொடர்ச்சி இருக்கு பாருங்க அது எதா இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமா வைக்கிறது பெரிய தவங்கிற நம்ம என்ன நினைச்சு நம்ம உடம்புதான் அது இல்ல முடியாது யாரு பண்றா எத்தனை பேர் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு இருக்காங்க உடலை ஆரோக்கியமா வைக்கிறது தவம் நாம வேறு சில கஷ்டங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது இப்போ உண்ணாவிறதா இருக்கோம் ஒரு நாளைக்கு இந்த இப்போ கந்தசஷ்டி தான் இன்னைக்கு தான் நிறைவு நாள் கந்த சஷ்டி நிறைய நாள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டுருக்கவங்க இருக்காங்க பால் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க ஒன்றுமே சாப்பிடாம இருக்காங்க ஒரு வாரம் ட்ரைனிங் அது சுகர் வந்தவங்களும் பண்ண முடியாது அதுக்காக பண்ண கட்டாயம் கிடையாது அவங்களுக்கு எப்படி தேவையோ அளவாக சாப்பிட்றது சில பேர் தேவராக இருப்பாங்க எப்படி இன்னைக்கு என்ன சாப்பிடாமல் இருக்க முடியாது இதை சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருக்கு அவருக்கு எது பிடிக்கும் அதை சாப்பிட மாட்டாங்க சுகர் வந்துருச்சு பேஷண்ட் உடல் கட்டி போயிடும் அப்ப எப்படி விரதம் இருப்பாங்கன்னா அவர் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் உயிர் வாழ்வதற்கும் அதை மட்டும் சாப்பிடுவாங்க இவருக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்டான ஒரு வர ஜடம் இது நல்லது தானே இது ஒரு பெரிய விரதம் தானே கஷ்டங்களை நாம தேர்ந்தெடுத்துக் அந்த கஷ்டம் நம் உடலை பதிக்கவும் கூடாது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட கூடாது இது ஒரு விரதம் இதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய வைத்து செய்கின்ற தவம் பேச்சு அதாவது அதுல ஒரு ஆறு விஷயம் இருக்கு எதையும் கவனமா கவனிச்சு சுருக்கமா பேசி பழகிறது புண்படுத்தாமல் பேசுவது இனிமையாக பேசுவது பேசும் வார்த்தை பயர்ந்தருவதாக இருப்பது உண்மையை பேசுவது வாயினால் சாஸ்திரங்களை வாய்விட்டு படிப்பது இதெல்லாம் வாக்குத்தவம் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் வாக்குத்தவத்துல மௌன விரதத்தை அவர் கூறல மௌன விரதம் வந்து எப்படின்னா ஆரம்பத்துல கரெக்ட் அது மாணசத்துல கொண்டு போறார் மௌன விரதம் பாத்தீங்களா அது கூட ஒரு தவந்த வாகத்தவத்துல சொல்லலாம் ஆனா அது மானசத்துல மெதுவாக கொண்டு போறார் ஒரு வார்த்தை சொல்லணும்னா அந்த வார்த்தைய கவனமா நல்லா யோசிச்சு வெளியே விட இந்த அனுமா அந்த சம்ப சக்தி இருக்காங்க சக்தி அவர் வந்து அந்த ராமாயணத்துல சீதையை கண்டேன்னு சொல்ல மாட்டார் கண்டேன்னு சீதையை ஏன்னா இவர் பதிரிப்பு இருக்கார் ராமர் சீதை என்னாச்சோன்ட்டு முதல் வார்த்தை பார்த்துட்டேன் அதுக்கு பத்த சீதைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இதை நல்லா பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்லாம் அழகா விளக்குவாங்க ரொம்ப அற்புதமா கண்டேனு சீதையும் அந்த சொல் நயம் வந்து அந்த அனுமான்ட ஜாஸ்தியா இருக்கும்பாங்க ஒருத்தர் நம்ம ஒரு காரியத்துக்கு போறோம் என்னப்பாச்சு நீ போனது என்னாச்சு நாங்கள் போனோன்னா பஸ் சேர்ந்தனா வந்தனா அவனை பார்த்தனா முதல்ல போனோம்னா காரியம் முடிஞ்சு இல்லை முடியலை சுருக்கமாக சொல்லிட்டு பிறகு விளக்கானேன் சொல்லி என்ன விஷயமும் சொல்லாமட்ட கூடாது இதெல்லாம் வார்த்தவம் சில பேர் பாருங்க உபனிஷத் மந்திரங்கள் அப்படித்தான் பகவான் கீதையோட டெக்னிக் பிடிக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலையும் முதல்ல ஷார்ட்டா சொல்லிவிடா விரிவா அவ்வளவு இப்ப நம்ம மூணாவது அத்தியாயம் படிக்கிறோமே அந்த பஞ்ச கோஷ விவேகத்துல அந்த சாந்தோக்கிய மந்திரமெலாம் அப்படித்தான் முதல்ல ஷார்ட்டா சொல்வாரு பிற கொஞ்சம் விரிப்பாரு பிறகு அழகை விரைச்சு கொண்டு போவார் அப்படித்தான் இருக்கும் எந்த விஷயத்தையுமே அப்படி சொல்லி பழகிறது ஒரு வாக்டம் பிறகு யாரை புண்படுத்தாமல் பேசுறது சொற்களாலதான் பிரச்சனையே வரும் ஒண்ணு துயரப்படுத்துவோம் இல்லாட்டி யாராவது பேச்சை கேட்டு துயரப்படுவோம் இது ரெண்டு தான் நடக்கும் காலையில எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருப்போம் ஒண்ணு நம்ம பேச ஆரம்பிச்சு பிரச்சனை வந்துடும் விளையாட்டி யாராவது பேசி நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் இப்படித்தையும் ஆரம்பிக்கும் விவகாரமே தான் நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை எப்போ புண்படுத்து தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வாக்கை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் அது முடியறது சில பேருக்கு பழக்கதோஷம் எல்லாம் இயல்பாக வந்துடுது நிறையா இந்த டென்ஷன் அந்த கோபம் டக்குன்னு வந்து வார்த்தைகளை வெட்டுருவோம் இன்னொன்று நாம் பேசுகிறத அவங்க கவனிக்கிறாங்களான்னு பார்க்கணும் நீங்க உடம்பு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவர் ஏதோ ஒரு கவனத்தில் இருக்க எதுக்கு பேசணும் இப்போ நானே பேசுறேன் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க நான் பேச நிற்பாடுறது நல்லது உண்மைதானே ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தூங்கினா சரி முக்கால்சி பேர் கேட்குறாங்க ஒரு ரெண்டு பேர் தூங்குறாங்கன்னு பேசிடலாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கேன் மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேர்வெல் டே நடந்து பேசும்போது இவன் என்ன பண்ணுவாங்க போர் அடிச்சு கை அவர் இடையில பேச்சு முடிஞ்சவனே நான் கைது ஏன்னா கைலட்டு பேச்சு போகுது நிறுத்துன்னு அர்த்தம் எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அர்த்தம் சிலவர் பசங்களுக்குள்ளே பேசுவாங்க இப்படி இப்படி நான் ஒருத்தன் இப்படியே காதான் அறுக்கிறாரா போட்டு அவரு எந்த மனநிலரு பாத்துட்டு பேசணுங்கிறார் நாம சொல்றத கேட்கிறாரா அவருக்கு போர் அடிக்குதா அவர் சொல்லலேயே பார்த்தாலும் எழுதுவாரு உருளுவாரு இங்கிட்டு பாப்பாரு அங்கிட்டு பார்ப்பாருன்னு பாத்துட்டு பேச எல்லாம் கேக்குறீங்க ஒருத்தருக்கு இதில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு இதில் ஆர்வமே இல்லான்னு அவங்களுக்கு அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைச்சிங்கன்னா அவர் ரொம்ப கூப்பிட்டுருந்து உட்கார வச்சா போற உட்கார முடியுமா உங்ககிட்ட நெளிவாரு அங்கிட்டு என்னடா நிலத்தையோ சொல்றாரு இதற்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாரு இனியா இல்லையா அவருங்களாம் உட்கார முடியுமா இங்கே மூணு மணி நேரம் உட்காடுறீங்க இது மூணு தவமும் பண்றீங்க தெரியுமா உட்காடுறது கஷ்டம் உட்காடுறது உடல் தபம் கேட்கறீங்க அது வந்து ஆக்சுவலா மானசந்தபத்துல சேர்க்கலாம் மானசம் தவம் நான் சொல்றத கேட்டு அதை மனசுல பதிய வைக்கிறது மானசம் தபம் பாராயண மன்றம்ல சாம்ஸ்கிரிக் பாராயண மன்றம் பொழிப்புற வாசிக்கிறோம் பஜன்ஸ் படிக்கிறோம் இதெல்லாம் வாசிக்கம் தவம் வாக்தவம் பிறகு மென்மலை பேசணும் அத வந்து பிரியமா பேசணும் ஒரு தவறு செஞ்சா கூட கவனமா சுட்டிக்காட்டணுங்கிறாங்க சும்மா நம்ம வாட்டி பண்ணிடக்கூடாது வீட்டுலயே சாப்பாடு போடுறாங்க ஏதோ உப்பு கூடிருச்சு என்ன மனுஷன் சாப்பிடுவானா கேக்குற கேள்விய பாக்கணும் நடந்துச்சு அவர் மனுஷன் சாப்பிடுவாங்க நீங்க ஒரு தொழிலாளர்கள்ட கூட ஒருத்த வந்து நல்லா பண்றாரு ஒரு தப்பு பண்ணிடுறாரு நீங்க அந்த தப்பை நேரடியாக சுட்டி காமிக்க இதெல்லாம் நீ நல்லா பண்ணப்பா ஏன்பா இதை மட்டும் இப்படி பண்ணினேன்னா அவன் கவனமா கேட்பான் பிஸ்னஸ்லயே சொல்றேன் ஒரு வாழ்க்கை முறையிலேயே குழந்தைக இதெல்லாம் நீ நல்லா பண்ணிட்டிய அப்படின்னு சொன்னோன்னு அவனுக்கு அட்டன்ஸ் பெருமையாக நினைப்பான் இதை மட்டும் ஏப்ப பண்ண அப்ப அந்த தவறை சுட்டி கூட இனிமையாக பக்குவமாக பிரியமாக சொல்யனு நண்பரும் வார்த்தையை பேசணும்லவள கொலவளம் இருக்கக்கூடாது ஒரு வார்த்தை பேசணும்னா அதுல பிரயோஜனம் இருக்கணும் சும்மா வெட்டி அருக சொல்லுவாங்க திண்ணை பேச்சு வீரரிடம் சொல்லுவாங்கல்ல அப்படிதான் பேசக்கூடாது அது அளவா தேவையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துவது வாக்டம் பிறகு சத்தியம் பேசுவது வாகத்தவம் இது கஷ்டம் சத்தியம் பேசி உலகத்தில் வாழவே முடியாது நாம் உண்மையிலே எல்லாருமே சத்தியம் தான் பேசுறேன்னு தெரியுமா வள்ளுவர் சொன்ன இலக்கணப்படி பார்த்தா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நம்ம சத்தியம் தான் பேசுகிறோம் ஒரு பிஸ்னஸுக்காக எனக்கு வருமானம் பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி ஒரு பதவிக்காக போட்டிக்காக பண்ணால் அது பொய்யும் ஒருத்தரை புன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பொய் சொன்னால் அது வந்து சத்தியம்தான் அதாவது ஒரு வார்த்தை உண்மையா பொய்யான்னு ஆராய்ந்து சொல்றோம் நிச்சயமா தெரியாத விஷயத்த நாமள தேவையில்லாம்னு சொல்லக்கூடாது சந்தேகமா இருந்தான்னு சொல்லக்கூடாது தெரியாதுன்னு சொல்லலாம் சில நேரம் பேசுற வார்த்தை உண்மையா இருந்தா கூட புண்படுமா சொல்லக்கூடாது அவர் வார்த்தை புண்படுமே சொல்லக்கூடாது இப்ப ஒருத்தர் ஒருத்தர் ஊம செய்ல்லாம் இருக்காங்க அவன் ஓவிய உண்மைதான் ஆனா சொன்னா எப்படி இருக்கும் கஷ்டமா தானே இருக்கா உண்மையை கூட புண்பரும் வார்த்தையா இருந்த சொல்லக்கூடாது ஏன்னா வாய்மைங்கிற விஷயத்துல நிறைய பேர் தப்பான ஒரு கருத்து இருக்கு கொய்யே பேசக்கூடாது இல்லை பேசுற விஷயம் உண்மையா இருக்கணும் நன்மை தருவதாக இருக்கணும் பொய்யா இருந்தாலும் நன்மை தருவதாக இருந்தால் அது வாய்மை பொய்மையும் வாய்மை எடுத்து நன்மை பயக்கும் என்கிறார் வாழ்மை எனப்படுது யாதனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லலுங்கிறார் பெரும்பாலும் நம்ம எல்லாரும் அப்படித்தான் நடக்கிறோம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு இருக்கும் பெரும்பாலும் எல்லாருமே நம்ம எல்லாம் சொல்லுவாங்க சத்தியமே பேசி பொய் பேசி வாழ முடியாது தெரியுமா உண்மையே பேசி வாழ்ந்துடலாம் இன்னைக்கு நீ காலையில இருந்து ஒரே எவ்வளவு நான் இருக்கட்டும் உலகத்துல பஞ்சமா பாதகன் ஒருத்தனை கூப்பிட்டு இன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து தூங்குற வரைக்கும் நீ ஒரு உண்மை விட சொல்லக்கூடாது அவனால முடியவே இல்லையா முடியவும் இல்லையா என்ன சொல்லி ஆகணும் ஆனா உண்மையே பேசி வாழ்ந்துட முடியும் வாழ்ந்தவங்க இருக்காங்க ஒரு நாள் மட்டும் கூட பொய்யே சொல்லி வாழ்ந்த கிடையவே கிடையாது அதனால இந்த வாய்மை பேசுவது பிறகு சாஸ்திரம் படித்தல் கீதா பாராயணம் பண்றது விஷ்ணு லலிதா சாஸ்திர பாராயணம் திருவாசகம் படிக்கிறது தாய் மாணவர் பாடல் படிக்கிறதெல்லாம் வாக்குனால செய்யக்கூடிய தவம் மகான்கள் எழுதிய நூல்களை படிக்கிறதுல வார்த்தை அது இந்த வகுப்பு எல்லாத்தையும் வந்துருச்சு இல்ல ஒரு நாளாவது பிறகு மானசம் தவம் மானசம் தவத்துல மனதை மையமாக வைத்துக்கொள் செய்யற தவ இதுல முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை பிறகு மனதை சுத்தமாக சாந்தமாக சமமாக வைத்தல் பிறகு மனதை மௌனமாக வைத்த பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் நம்ம மனதுக்கு நிறைய அமைதிக்கு கேடு வரும் பிடிக்காத விஷயம் நிறைய நடக்கும் அதை முதல்ல நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எவ்வளவு நீக்க முடியுமோ நீக்க முயற்சி பண்ணணும் நீக்க முடியாத பட்சத்துல அக்செப்டன்ஸ் உடல் விஷயத்துல சொன்ன அது மாதிரி இந்த மனசு விஷயத்திலையும் அந்த துயரத்தை நீக்க முடியலைன்னா அதை அக்சப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடலுக்கு கஷ்டம் வரும்போது ஏற்றுக்கொள்வது தோணும் சொன்ன மனதுக்கு தான் நிறைய கஷ்டம் வரும் உடம்ப விட அப்ப இந்த மனதுக்கு நிறைய யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த அதை நீக்க முயற்சி பண்ணி பார்க்கிறோம் முடியலன்னு சொல்லும் அதை ஏற்று பழகுவது ஒரு மானுசீகம் அக்சப்டன்ஸ் இது மிக முக்கியமானது பிறகு ரெண்டாவது மனத சமமா சாந்தமா வைத்து பழகணும் இந்த சமமா வைச்சாட்டே மனசு சாந்தமாகும் எப்படி சமமா வைக்கிறது இந்த உலகத்துல யாரா இருக்கட்டும் நம்மளை விரும்புறவங்களும் இருப்பாங்க வெறுக்கிறவங்களும் கட்டாயிருப்பாங்க ராமருக்கு எவ்வளவு விரும்புறவங்க வெறுப்புறவங்க இருந்தாங்க ராமருக்கே இருந்தாங்களா இல்லையா கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பெரிய விரோதி இருந்தாங்க அவர்களுக்கே இருக்கும்போது நம்மளுக்கு இருக்க மாட்டாங்களா உலகத்துல பிறந்தாச்சுன்னா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்றதுக்கு நாலு பேர் இருப்பான் கெட்டவனு சொல்றதுக்கு நாலு பேர் இருப்பான் அதை மாற்றவே முடியாது ராமர் கதியே கிருஷ்ணருக்கு எதையே அதுதான் அப்படிதான் புராணங்களில் பார்த்தா எல்லாருக்கும் உண்டு நம்ம உடனே என்ன அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்போம் அதனால இப்படித்தான் இருப்பாங்க உலகம்னா அதனால நல்லவனோ கெட்டவனோ வெளியே பண்ணுறது வேற கெட்டவனும் ஒதுக்கி வைக்கலாம் எல்லாம் மக்களும் மனதளவுல சமமாக நினைச்சி பழகிறதுக்கு பார்த்தீங்களா இது பம் இருமைகளை மனம் சந்த பொழுது அதை சமநிலைப்படுத்துவது சமமாக வைக்கிறது பிறகு மௌனம் இதுவும் மானசம் தபங்கிறார் முதல்ல பேசாம இருக்கிறது ஆரம்பத்துல மனத அமைதியா வைக்கிறது எப்படின்னு சொன்னா நமக்குள்ள பேசிக்கிறது நம்ம என்ன சி வந்துட்டு வீட்டுல அமைதியா உட்கார்ந்துருப்பார் ஈசி சேரை போட்டு வயசான காலத்துல மருமக என்ன சொல்லிச்சு நாத்தனார் என்ன சொல்லிச்சின்னு உட்காந்து ஒரு மணி நேரமா மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு அதை இவங்க சொன்னாங்க இவ எல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் மணிக்கணக்காக சேரில் உட்காந்து அமைதியாக தெரிப்பாங்க ஆனால் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்குத்தான் ஜபம் தியானம்லாம் சொல்றது இந்த எண்ணங்க ஓட்டங்களை நிப்பாட்டுறது இதுதான் மௌனம்ங்கிறார் மானசீக மௌனம்னு சொல்கிறார் நீங்கள் சும்மா இருக்கும்போது தான் மனசு ரொம்ப அலைப்பாயி ரொம்ப ஓடும் என்னென்னலாம் கற்பனை பண்ணணும் அதனால பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்தில் சும்மா உட்காரக்கூடாதும்பாங்க எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கணும்பாங்க இல்லாட்டி மனசு அது பாட்டு ஓடிக்கிட்டே ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் எப்போ அவனை எப்பத்தி இப்படி சொன்னார் சொல்லிருவான் அது ஏன் சொல்லியிருப்பான் எதுக்கு சொல்லியிருப்பான் அதுக்கு கண் காது மூக்கு எல்லாம் ஒட்ட வச்சிருவான் ஒட்ட வச்சு அதை பெரிய கற்பனை பண்ணி அன்னைக்கு அதுக்காக சொல்லியிருப்பாரா இதுக்காக சொல்லியிருப்பாரான்னு போட்டு குழப்பி இன்மையாக கெடுத்துடுவோம் அதே சிந்திக்கிறது மனசுக்குள்ளே பெருசாக்குறது இது வந்து இதெல்லாம் நிப்பாட்டுறது மானசீகம் தபம் இதெல்லாம் தியான பயிற்சியெல்லாம் நிப்பாட்ட முடியும் ஜபம் பண்றது தியானம் பண்றதுல இதெல்லாம் நிப்பாட்டிடலாம் இந்த பதினாறாவது அத்தியாயத்துல பார்த்த தெய்வீக குணங்கள்லாம் மனசுக்குள்ள உட்காந்து அப்படியே சிந்திச்சோம்னா அதெல்லாம் ஓடி போயிரும் அதெல்லாம் சிந்திக்கிறது மானசீகம் தவம் இந்த உடம்புல செய்யற தவத்தை விட வாக்தவம் கடினம் வாக்தவத்தை விட மானசம் தவம் மிக மிக கடினம் இப்படி மூணு தவம் இருக்கு உடலால் செய்கின்ற தவம் வாக்கினால் செய்கின்ற தவம் மனசினால் செய்கின்ற தவம் மூணும் கட்டாயம் இருக்கும் அது எது அதிகம் கடனே மிக மூணுலையும் எது சாத்வீகம் எது ராஜசம் எது தாமசம் கிடைக்கிறார் இந்த மூணுலையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் செய்கின்ற தவம் சாத்தியகம் மற்றவர்களுடைய நன்மைகளுக்காக செய்வது லௌகிக முன்னேற்றத்திற்காக செய்வது ராஜசம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய செய்கின்ற தவம் தாமசம் செய்யணும்ல மற்றவங்க கெடுக்கிறதுக்காக சில பேர் விரதம் இருப்பாங்க ஒருத்தர் எல்லாம் பண்ணார் கந்தர் அனுபூதி படிச்சார் எதுக்கு படிக்கிறீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஆகணும்னு படிக்கிறேன் நாற்பது காலம் எப்படி பாருங்க நாற்பத்தெண்டு நாள் கந்தர பிடிச்சு ஒருத்தருக்கு கெட்டது நடக்கிறது படிக்கிறானா தேவையாது பிறகு எப்பயுமே வச்சுங்க தவ செஞ்சு கடவுள் தரிசனம் கிடைக்கிது சில பேருக்கு அதனால மட்டும் ஒருத்தர் நல்லவன் ஆயிட மாட்டான் எல்லா ஆசிரியரும் கடவுள் தரிசனம் கொடுத்தார் அதுக்காக நல்லவன் ஆயிடுவானா சாத்விகமான தவம் செய்து பலம் பெறுபவர்களும் நல்லா நல்ல தங்கி போக முடியும் பத்தாம் ஆசிரியர் தவம் பண்ணா சிவபெருமான்கிட்ட வந்தான் சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தாரு என்ன வரம் கேட்டான் யார் தலையில் கைய வச்சாலும் அவன் சாமலா போயிரும் வரம் கொடுத்தாரு என்ன பண்ணான் அவர் தலையில் கை வைக்க போயிட்டான் சிவபெருமான கை வைக்க போயிட்டானா இல்லையா அவன் கடவுள் தரிசனம் கிடச்சவனுக்கு என்ன பிரயோஜனம் உணம் மாறலையே சாத்விக மட்டுமே நம்மை மாற்றும் கடவுள் தரிசனம் கிடச்சா கூட ராஜசத்தவத்தில் ஒன்றும் நடக்காது சில பேர்லாம் அந்த காளியை ரொம்ப பூஜை பண்ணி கெட்ட விஷயங்களில் பயன்படுத்துவாங்க அதெல்லாம் தாமசம் ராஜசு தவம் பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற தவம் சாத்தியகம் தவம் நம்ம ஜபம் பண்றோம் நிறைய பண்றோம் எல்லா ஜபமும் சித்த சித்திக்கா சாத்தியகம் விட சாமியா பண்ணாரு ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு எல்லாரும் ஒரு எனக்கே ஆச்சரியமா இருந்தது தீசா கொடுத்தாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு தீட்சா கொடுத்துட்டு இவ்வளோ நாளுக்குள்ள ஏழு லட்சம் பண்ணி முடிங்க அப்படின்னாரு என்கிட்ட சொன்னார் சரி நானும் அதை ஜாம பண்ணி முடிச்சேன் பண்ணி முடித்த உடனே இது சிதம்பரம் சிவமந்திரம் சிதம்பரம் கோயிலுக்கு கோயில் தான் என்ன பண்ண பண்ணி முடிச்சுட்டேன்னு ஏதோ பூஜை ஜாமெல்லாம் வாங்கினார் வாங்கி ஏழு லட்சம் பண்ணதுனுடைய பலன் ஒன்று கூட எனக்கு வேணான்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜலத்தை ஊத்துறாரு இந்த பழி விடத்தில் ஒரு பூஜை பண்ணி கூட்டினார் சாமி பண்ணார் அதை இவ்வளோ பண்ண ஜபம் பண்ணியிருக்கீங்களே இந்த பலன் வந்து உனக்கு எதாவது எதிர்பார்ப்பு இருக்கும் இவ்வளோ பண்ணிட்டோமேங்கிறது இருக்கும் எனக்கு எதுவும் வேணாம் வேணாம் இது வச்சுக்கள் சொல்லி அர்ப்பணம் பண்ணார் எப்படி பாருங்க அப்படி பலனை எதிர்பார்க்காம நீங்கள் அவ்வளோ எல்லாம் பண்ணிக்கங்கன்னார் அப்போ அந்த நம்ம என்ன பண்ணால் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடு அதில் பெரிய பலன் கிடைக்கும் கர்ணை வந்தது தர்மத்தவே தானமாக கொடுத்துட்டான் அதனால அவர் விஷரூபத்தையே காட்டினார் பகவான் நீங்க எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறார் அவர் அதை விட பெரிய பலனா கொடுத்துருவார் அதனால பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற தவம் தவத்தினுடைய பலனும் எனக்கு தேவையில்லை பகவானுக்கும் செய்கிற சாத்விகமான தவம் கர்மயோக வாழ்க்கை வாழ்வதே சாத்விகமான தவம் எந்த தவம் செய்தாலும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் உள்ளம் ஆரோக்கியம் வேண்டும் ரெண்டும் ஆரோக்கியத்தை கெடுத்த சாத்தியம் இல்ல புத்தர் என்ன பண்ணார் காட்டில் போய் சாப்பிடாம அப்படியே கடந்துட்டார் எலும்பு தெலுமா ஆயிட்டாரு ஒரு ஒரு ஆக்கிரையர் ஒரு வீ பாத்து படிச்சுட்டு போனான்னா வீணை இருக்கு பார்த்தீங்களா அந்த வீணையினுடைய நரம்பு இருக்குவாருங்க அது லூசா இருந்தாலும் சத்தம் வராது அந்த சத்தம் வராது கரெக்டா இருக்கணும்னாரு அது மாதிரி ரொம்ப உடம்ப பாதுகாத்தாலும் போயிடும் பத்தியா போட்டு ரொம்ப இருந்தாலும் போயிடும் அது பிறந்த அளவ சாப்பிட ஆரம்பிச்சார் அவர் அது மாதிரி தவத்தையும் கூட இந்த உடலையும் கெடுத்திடக்கூடாது உள்ளத்தையும் கெடுத்துடக் கூடாது எது ரெண்டையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ அந்த தவம் தான் சாத்திகமான தவம் பிறகு ராஜசம் தவம் பெயருக்காக புகழுக்காக சுயநலத்திற்காக தனது நன்மைக்காக செய்கின்ற தவம் அனைத்தும் ராஜசம் தவம் ராமகிருஷ்ண பரமம்சரு அவர் வந்து அந்த எல்லா சாதனையும் முடிச்சு சிஷியர்கள்லாம் நிறைய வந்து அவரை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவர் அறையில ஒரு ஆணி அடிச்சு அவர் மான் தோல் தொங்க போட்டிருந்த ஒருத்தர் வந்து கேட்ட என்ன மான் தோல் அப்படின்னு கேட்டாங்க ராமகிருஷ்ணன் பரமச்சர் அவர் சொன்னாராம் இங்க ஒருத்தர் நீங்க இப்படி கேட்கணும் நான் அது அவர் தொங்க விட்டுருக்காருனால என்ன பயில் சொல்லணும்னா இங்க ஒருத்தர் வருவாரு அவர் இந்த மாந்தோலை எடுத்துக்கொண்டு டெய்லி தியானம் பண்ணிட்டு போவாரு அப்படின்னு நான் சொல்லணும்னு அதை எதிர்பார்த்து தொங்க போட்டிருக்காரு புரியுதா உங்களுக்கு எடுத்து சுருட்டி வச்சு போக முடியாது எதுக்குன்னு கேட்டா இங்க ஒருத்தர் வந்து தோலை பிரிச்சு தவம் பண்ணுவாரு ஜபம் பண்ணுவாரு தியானம் பண்ணுவாருன்னு சொல்லணுமா ராமகிருஷ்ணர் அதுக்கே தொங்க போட்டிருக்காரு ராமகிருஷ்ணரே சொல்றாரு ஏன்னா புகழ் செய்யற தவத்தினால புகழ் சில பேர் நான் தியானம் பண்றேன் ஜபம் பண்றேன் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பத்துல தியானம் பண்ண கூட கூட்டா பண்ணலாம் தனிமையில பண்ணணும் விளம்பரப்படுத்தி பண்ணக்கூடாது அதெல்லாம் விளம்பரப்படுத்தி பண்ணா புகழுக்காக பண்ணுவது அது ராஜசம் தவம் தாமசம் தவம்னா எந்த தவத்தால் உடலும் உள்ளமும் பலகீனம் அடையுமோ அது தாமசம் உடலை ரொம்ப வருத்திக்கிட்டு பண்ணாலும் தாமசம் தான் அதுல உடலும் பலகீனமாகும் உள்ளமும் பலகீனமாகும் மற்றவர்களை அழுக்க செய்யும் தவம் தாமசம் அந்த கடைசியில் என்ன ஆகணும் தன்னையும் அழிச்சனும் இளஞ்சிய கசிப்பு ராவண என்ன பண்ணாங்க மற்றவங்களை அழிக்கிறதுக்காக சக்தியும் கேட்டு பண்ணா கடைசி என்ன ஆச்சு அவங்களும் அழிச்சுட்டாங்க தவ காப்பாத்துச்சா மற்றவர்களையும் அழிக்கும் அவங்களையும் அழிச்சிடும் இதெல்லாம் சாத்வீகம் தவம் கர்மயோக வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்கின்ற தவமும் ஒழுக்க நெறிகளும் உடலால் செய்கின்ற தவம் சாரீரம் தவம் கவனமாக பேசுவதும் அடவாக பேசுவதும் உண்மையாக பேசுவதும் வாக்கினால் செய்கின்ற தவம் மனதை கவனமாக கையாளுவதும் மனதை அமைதியாக வைத்திருப்பதும் சமமாக வைத்திருப்பதும் மானசம் தவம் நம் மனதை நாம் பார்த்து சரி செய்ய வேண்டும் மற்ற உடலால் செய்வதும் வாக்குனால செய்யற மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க மனசால செய்யற தவிர யாரும் கண்டுபிடிக்க முடியாது நம்மளுக்குத்தே தெரியும் இத நாமதான் பார்த்து சரி பண்ணி ஆகணும் இது மானசம் தவம் இந்த மானசம் தவத்தை கரெக்டா பண்ணலைன்னா நம்ம மனசை நாமளே உடச்சிரும் மனசே சுக்குணரா உடஞ்சு போயிரும் உடலை பாதுகாக்க ஆரோக்கிய உணவு உடற்பயிற்சி மனதை பாதுகாக்க சிந்தனை நல்ல சிந்தனை ஜபம் தியானம் வாக்கை பாதுகாக்க கவனமாக பேச்சை கையாளுக இந்த மூன்று தவத்தையும் செய்வது செய்து அது எது சாத்வீகமோ அதை எடுத்தால் மனம் சாத்வீகமாகும் இப்ப என்ன பார்த்தாச்சு உணவு யஜம் தவம் கடவுள் நாலு விஷயம் பார்த்துட்டோம் இந்த ஒன்னே ஒன்னு தானம் தானம் என்பது தன்னிடம் உள்ள பொருள்களை அறிவை காலத்தை பகிர்ந்து கொள்ளதல் தானம் அதானம் கல்விடும்பம் கொஞ்சம் கொடுக்குறீங்களாம் கேட்போம் குரலை கேட்கிறவங்க டைம் கொஞ்சம் கொடுங்கலே அது கூட தானம் தான் வள்ளுவர் சொல்றார் தானத்துல ஒரு குரல்ல ஈகையில் சாதலின் எண்ணாதது இல்லை இனிததும் ஈதல் ஏயா கடை அதாவது வருந்தி கஷ்டத்தை போக்க முடியாம ஒருத்த வந்து நம்மகிட்ட வந்து கேட்கும் பொழுது நம்மளுக்கு அதுல கொடுக்குற சக்தி இருக்கு அப்படி கொடுக்காம விட்டுறதை விட கொடுக்காம இருக்கிறது எப்படிங்கிற சாகிறது நல்லதுங்கிற அது மாதிரி தானங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாதனை இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா சாத்திக தானம் என்னன்னா கொடுக்கும்போது மகிழ்ச்சியோட கொடுக்கணும் கொடுக்குறமேனு கொடுக்கக்கூடாது கொடுக்கறதுனால திருப்பி எந்த பலனும் எதிர்பார்க்க கூடாது குறிப்பா அந்த பலனை எதிர்பார்க்காங்க ரொம்ப முக்கியம் பிறகு எப்போ வேணுமோ அப்போ கொடுக்கணும் சரியான காலத்தில் சரியான நேரத்தில் ஒருத்தர் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கமோ கம்பளி கொடுக்கலாம் வெயிலில் காஞ்சுட்டு இருக்கமோ கம்பளி கொடுத்தா எப்படி இருக்கணும் எது தேவையோ எப்போ தேவையோ அப்படி கொடுக்கறது தகுதி உள்ள நபர்களுக்கு கொடுக்கறது இதுதான் கஷ்டம் தெரியாது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் பரவாயில்லங்கிறாங்க பிறகு கொடுக்குறேங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது அவமதிக்காம கொடுக்கணும் கொடுக்கும்போது நம்ம கொடுக்கிறவரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவர் சோம்பேறி ஆக்கிரதத்திலையும் கொடுக்கக்கூடாது நம்ம தானம் பண்றது சோம்பேறி ஆக்கிற கூடாது கவனமா சொல்றாங்க இந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது இந்த குரங்குக்கெல்லாம் போடும் கோயில்களில் பார்த்துருக்கீங்களா நிறையா ஏதோ ஒரு கோயில்ல அத குரங்கு போட விடாம அங்க ஆளு பாட்டி வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டா அது காட்டுல இயல்பா இறை தேடி சாப்பிட்டுக்கிட்டு நீங்க கொடுத்து குடுத்து அதுக்கு இறைதற பழக்கமே அழிஞ்சு போச்சா பாருங்க இங்க கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு பூனை இருக்கு சாப்பிட்டு பழகிட்டாரு போக மாட்டேது கொடுத்து பழிப்பாரு சில விஷயங்கள் அப்படி ஆயிடுது நம்ம என்ன நல்லவங்க பண்றோம் அவங்களுக்கு எடுக்கிறது ஆயிடுது அதை கவனமா கையாளணும் அந்த விஷயத்துல அதனால தானம் கூட ஒருத்தன சோந்தேரியாக்கி விடக்கூடாதுங்கிறார் அதை கவனமா கொடுக்கணுங்கிறார் பிறகு இதுவெல்லாம் இப்படி கொடுத்தா சாத்விகமான தானம் பிறகு ராஜச தானம் பெயருக்காக குகளுக்காக கொடுப்பது கொடுத்துட்டேன்னு கொடுக்கறது கொடுத்துட்டு வருத்தப்படுறது இதெல்லாம் ராஜசம் தானம் அரசு கொடுக்க இலவசம் ராஜசான ராஜச தானம் தான் மாட்டி அவளை எழுதிருவாங்க வெளிச்சத்தை அந்த கோயில ரெண்டு கோடி ரூபாய் செலவழிச்சு வசூல் பண்ணி கட்டிட்டு பாரு ஒருத்தர் நான் கேட்டு போட்டு போட்டு விடுறேன் பாரு ஏன் தெரியுமா கேட்டல ஒரு பேரை போட்டல வருஷம் இரும்புல குஞ்சு பேரம் போச்சா இருக்கு தானம் பண்றதுல பேரை பெருசா போட்டோம்னா அது புகழ் வந்துடும் மற்ற பூண்டியும் போயிடும் தேனியில எல்லாம் ஒருத்தர் பல கோடி கொடுத்துருக்காரு உங்க பேரை இது நன்கொடை இவரால் வழங்கப்பட்ட அந்த பேருக்கு வாய் போடக்கூடாதுட்டார் இது போடணுமே ஒரு அன்பர்னு போடுங்க அப்படி இல்லாமல் இருக்கிறது சாத்திகம் அப்படி கொடுக்கறது தெரிஞ்சு புகழுக்காக கொடுக்கறது ராஜா சாமி பிறகு தேவையற்ற காலத்தில் கொடுப்பது இன்சர் பண்ணி கொடுக்கறது அவங்க வச்சு கொடுக்கறது பயனுள்ளாத பொருளை தகுதி இல்லாத உங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் என்னன்னா தாமசம் தானம் ஒருத்தர் காவி ட்ரெஸ்ல வந்து காசு கேட்டார் ஒரு கடை கிட்ட ஒரு வெளியே இன்னொரு வண்டியை பாத்துக்கிற சொல்லிட்டு உள்ள போயிட்டு வருவோம் பசியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நான் போயிட்டு வர அந்த வண்டியில் உங்கள்கிட்ட வாங்கினாரா இன்னொருத்த வாங்கினாரா என்ன பேசி எட்டு மணிக்கு டாஸ்மாக் அடைச்சிடும் சீக்கிரம் போகணுன்னு போறா தகுதி தெரியாது நம்மளுக்கு ஆரம்ப கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக குடுக்காம இருக்கிறது தப்பு தாமசந்தான சில பேர் தாமசந்தானம் கூட பரவாயில்லைங்கிறார் கவனம் அதெல்லாம் அப்ப மொத்த எத்தனை விஷயம் பார்த்திருக்கோம் சிரத்தை என்னன்னு பார்த்தோம் அந்த சிரத்தை கட்டாயம் தேவை அது நல்ல சிரத்தை நல்லவரிடம் சிரத்தை நல்ல கடவுளிடம் சிரத்தை நல்ல குருமாரிட சிரத்தை வர வேண்டும் என்றால் நம் மனம் சாத்விகமான மனசாக மாற வேண்டும் அப்படி சாத்வீகமான மனசு மாறுவதற்கு சிரத்தை கட்டவும் வேண்டும் ஏதாவது ஒரு சிரத்தை கட்டாயம் இருக்கும் சாத்விகமான சிரத்தை வந்தால் உனக்கு நலம் தரும் அதற்கு சாத்வீகமான சிரத்தை மாற்றுவது உண்மையில் என்றார் அதற்கு ஐந்து சாதனைகள் சொன்னார் கடவுள் விஷயம் அதுல எதுவும் சாத்வீகமா எடுத்துக்கணும் பிறகு உணவு விஷயம் யக்கியம் தவம் தானம் இதில் சாத்வீகமானதை தேர்ந்தெடுத்து சாத்வீகமானதை உருவாக்கி நாம் சாத்வீக தவமான ஸ்திரத்தையுடன் வாழலாம் அப்படி இருந்த எல்லா சாத்வீகமாக அமையும் குருமார்கள் நண்பர்கள் மனிதர்கள் எல்லாம் நம்மளுக்கு சாத்வீகமானதா நம்மளுக்கு அமைஞ்சு நன்மை தரக்கூடியதாக அமையும் இறுதியாக ஓம் தத்து சத்து இந்த பகவத் கீதையில சம்ஸ்கிருதத்துல படிக்கும்போது ஹரி ஓம் தத் சத் ஸ்ரீமத் பகவத் கீதா சுமணி சத்ன்னு சொல்லுவாங்க இப்ப கூட கிளாஸ் முடிக்கும்போது நானும் சொல்லுவேன் ஓம் தத் சத் பிரம்மா உலகத்தை படிக்கும் போதே ஓம் தத் சத்ன்னு ஆரம்பிச்சாராம் அதற்கு சுருக்கமா இங்க விளக்கம் சொல்லியிருக்காரு எப்படி இல்லைங்கன்னா இந்த ஓம் தத் சத்ங்கிற மந்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சாலும் முடிக்கும்போது சொன்னாலும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சாத்தியகமானதாக மாறிவிடுமா பாவன சரியா இருந்து செயல் தப்பா இருந்தா சாத்திகமா மாறிடும் சில பேர் பாவன தப்பா இருந்து செயல் தப்பா இருந்தா நல்ல நோக்கம் இருக்கு நம்ம தப்பா மந்திரம் சொல்றோம் தப்பா சொல்றோம் தப்பா செயல்படுறோம் ஹரி ஓம் சொல்லிட்டா சரியாயிருக்கும் பாவனை சரியா இருந்து செயல் தப்பா இருந்தாலும் இந்த ஓம் தத் சத்துங்கிற மந்திர சொன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் ஓம்ங்கிறது பெரிய விசாரம்னு நிறைய இருக்கு அதை இங்க பாக்க சுருக்கமாகத்தே சொல்லியிருக்கிறாரு அதிகமா சொல்லலை ஓங்கிறது தத்துவ விஷயத்துல இருக்கு கர்மகாண்டத்துல பூஜை விஷயத்துல இருக்கு கடவுள்னு பேரு பகவான் நம்மை காப்பாற்றுவன்னு பேர் இருக்கு ஓம்ங்கிறது உ மாண்டவீக்கியத்துல ஓம்ங்கிறத விசாரம் பண்ணி தத்துவத்தை புரியவிக்கிறதுக்கு ஒரு பெரிய விசாரமே இருக்கு பிறகு தத்துன்னு சொன்னா அதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருத தத்துன்னு அது அதுன்னா அவன் அர்த்தம் பக்கத்துல இருக்க இவன் சொல்லுவான் தண்ணுக்கு எாம இருக்கிறத அவ சொல்வாம இருப்பது அது அவன் அதனால கடவுளை வந்து அவர் சொல்றான் கணிபடல தத்துவம் தெரியும் எல்லா இடத்துல இருக்க சொல்லிட்டு அதனால தத்துன்னு சொன்னா அவன் அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்றான் ஓம்னா கடவுள் காப்பாற்றுவோர் தத்துன்னு அவர் அதுக்கும் இறைவன் தான் சத்துன்னு சொன்னா அதுக்கு அஞ்சு பொருள் இருக்கு எப்பொழுதும் இருப்பவர் நித்தியமானவர் சதைவ சோமிய இத மக்கிற ஆசியத்தை நம்ம பார்த்துருக்கோம் சத்துனா எப்பொழுதும் எக்காலத்திலும் இருப்பவர் பிறகு சத்குணமுடையவர் சொல்லுவான் நல்ல குணமுடையவர்கள் என்ன சொல்லுவான் சத்குணமுடையவர் சத் புருஷர்கள் சொல்லுவான் சத்துனா நல்லவர் அர்த்தம் சத்காரியம்னு சொல்லுவான் நல்ல காரியங்களுக்கெல்லாம் சத்துன்னு பேரு புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் சத்காரியம்னு பேரு பிறகு பூஜை ஈஸ்வர ஆராதனை இந்துக்கும் சத்துன்னு பேரு சத்கர்மம்னு பேரு பிறகு ஈஸ்வர ஆராதனைக்காக செய்கின்ற பூ பூ பறிச்சு கொடுக்கறது அதுக்கு வேண்டிய பூஜை சாமான் தயார் பண்ணி கொடுத்தா அதுவும் சத்காரியமா இந்த சத்துனும் நல்லதும் உயர்ந்தது நடத்தம் சத் சங்கம்னு சொல்லுவான் எதை சொல்லுவோம் சத் சங்கம் கிட்ட இந்த ஆன்மீக கூட்டம் கூட இதுவும் சச்சங்கம் தான் இதுக்கு இப்ப நம்ம இதுலயே நம்ம டாக்டர் அங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சச்சங்கம்னு போட்டுப்பாரு இந்த நம்ம ரவுண்ட் கிளாஸ் எடுக்கும்போது சச்சங்கம் தான் போடுவேன் ஏன்னா இதுவும் சச்சங்கம் சத்துனா நல்லது உயர்ந்தது மேலானது அர்த்தம் ஓம்னா கடவுள் தத்துனாலும் கடவுள் ஓம் தத் சத்துங்கிறது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இதை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கடைசில பிறகு எவ்வளவு நீ பூஜை செஞ்சாலும் பரவாயில்ல எவ்வளவு ஹோமம் பண்ணாலும் பரவாயில்ல தானை செஞ்சாலும் சரி தவ செஞ்சாலும் சரி மங்களமான எவ்வளவு செஞ்சுட்டு போ துரத்த இதுன்னா ஒரு பெயரும் அப்படின்ட்டா நம்பிக்கையோட செஞ்சாத்த எல்லாத்துக்கும் பலன் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோம் எவ்வளவு பண்ணாலும் ஏனோதான நம்பிக்கை இல்லாமல் பண்ண பலனே கிடையாது நம்பிக்கையோடு செய்தால் அனைத்துக்கும் பலன் உண்டு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் இங்கே சிரத்தை ஐந்து சாதனைகள் ஓம் தத் விளக்கம் ஐந்து சாதனைகளில் கடவுள் விஷயம் உணவு விஷயம் யஜ்ய விஷயம் தவ விஷயம் தான விஷயம் இதில் சாத்விகமானதை தேர்ந்தெடுத்து சாத்வீகமான மனதை உருவாக்கி சாத்வீகமான சிரத்தையில் நாம் இருக்கலாம் பிறகு இந்த பதினாறு பதினேழு ரெண்டு அத்தியாயமே அது தெய்வீக சம்பத் வேணும்னா அசுர சம்பத்தை இங்க சாத்வீகமானது வேண்டும் ராசசம் தாமஸ் நீக்கணும்னு இத படிச்சு கேட்கிறத விட மனசுல போட்டு உருப்போடுற வேலைதான் ஜாஸ்தி ஹோம்ஒர்க் ஜாஸ்தி இத கேட்டு யூடியூப்லயும் போடுவோம் திருப்பி நல்லா கேட்டு கேட்டு இந்த பண்புகளை நாம் உருவாக்கணும் உடலுக்கு நோய் போல் மனதிற்கும் நோய் உண்டு உடல் ஆரோக்கியம் போல் மன ஆரோக்கியமும் தேவை அதற்கு இவ்விஷயங்களை நாம் சாத்திகமானதை தேர்ந்தெடுத்து தெய்வீக சம்பத்தை தேர்ந்தெடுத்தால் மன ஆரோக்கியமும் கிடைக்கும் இந்த சாதனைகள் செய்தால் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் இரண்டும் இருந்தால்தான் வாழ்க்கை ஆரோக்கியமாக அமையும் அதனால இந்த அத்தியாயத்துல நம்பிக்கையை பத்தி சொல்லியிருக்கிறாரு இந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு அதுல சாத்விகமான நம்பிக்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்பினால் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு நாலு வேடம் சொல்லியிருக்கான் தீர்ப்புன்ற நம்பினால் கடுவு நான்கு முறை தீர்ப்புங்கிறார் சிறத்தாவான் பவதே ஞானங்கிறார் நம்பிக்கை உள்ளவன் ஞானத்தை அடைகின்றான் ஒருத்தர் சொன்னாரு இந்த ஈரோட்டு பக்கம் ஒரு காலேஜில் பேச போயிருந்தான் அந்த காலேஜுடைய சேர்மனு முதல்ல நம்பிக்கையில் நம்பிக்கை வைங்கப்பில நம்பிக்கை வைங்க பாருங்க சிரத்தை வர வேண்டும் நாம் எல்லாருமே சாத்வீக சிரத்தையை கடைபிடித்து சாத்வீக உள்ளத்தை மனதை கொண்டு வந்து எல்லாவற்றிலும் நம்மளுக்கு நலம் விஷயங்களில் சிரத்தையை வைப்போமாக என்று சொல்லி நிறைவு செய்கின்ற கறிவோம் தத் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணத் பூர்ணமுதட்சே பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷம் ஹரி ஓம் ஆதிகுநாமி